ஸ்ரீமத் பகவத்கீதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனால் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்ட ஒரு நூல் இது ஒவ்வொரு அந்தர்யோகத்திலையும் ஒரு அத்தியாயத்தினுடைய சாரத்தை பார்த்துக்கிட்டு வர்றோம் இது வரைக்கும் அஞ்சு அந்தர்யோகம் முடிஞ்சிருக்கு ஐந்து அத்தியாயத்தினுடைய சாரத்தை பார்த்துருக்கோம் இப்போ ஆறாவது அத்தியாயம் தியான யோகம் அதை பார்க்கணும் முதல் அத்தியாயத்தில் போர்க்கள வர்ணனை சொல்லப்பட்டது அதற்கு பிறகு அர்ஜுனனுக்கு துயரம் வந்தது அந்த அத்தியாயத்தின் பெயரே அர்ஜுன விஷாத யோகம் அர்ஜுனனுடைய துயரத்தை பற்றிய தலைப்பு அந்த துயரம் ஏன் வந்தது பற்றின் காரணமாக வந்தது பிறகு துயரத்தின் விளைவு என்ன மோகம் குழப்பம் மயக்கம் பற்று துயரம் மயக்கம் இது முதல் அத்தியாயத்தில் விரிவாக சொல்லப்பட்டது இரண்டாவது அத்தியாயத்தில் அவனுடைய துயரத்தை போக்குவதற்காக அந்த பற்றை நீக்குவதற்காக ஆத்ம தத்துவம் உபதேசித்தார் பகவான் ஆத்மா அனாத்மாவை பற்றி அதனுடைய தன்மைகளை பற்றி விரிவாக சொன்னார் அது புரிஞ்சால் பற்று வராது பற்று வரலைன்னா துயரம் வராது துயரம் வரலேன்னா துயரம் போயிடுச்சுன்னா மோகமும் போயிடும் குழப்பமும் போயிடும் அதற்காக இரண்டாவது அத்தியாயத்தில் என்ன பண்ணார் தத்துவத்தை ஆத்ம தத்துவத்தை உபதேசித்தார் அந்த ஆத்ம தத்துவம் புரியவில்லை என்றால் மனப்பக்குவம் வேண்டும் மன தூய்மை வேண்டும் அதற்காக கர்மயோகத்தை உபதேசம் பண்ணார் பிறகு கர்மயோகம் செய்து ஞான யோகத்திற்கு வந்து தத்துவம் புரிந்துவிட்டால் புரிந்து ஞானத்தில் நிஷ்டை அடைந்தவனுடைய நிலை ஸ்தித பிரஜ லட்சணம் சொன்னார் ஞானத்தினுடைய பலனை சொன்னார் இது இரண்டாவது அத்தியாயம் மூன்றாவது அத்தியாயத்தில் இந்த கர்மயோகத்தை பற்றி சுருக்கமாக இரண்டாவது அத்தியாயத்தில் சொன்ன விஷயத்தை விரிவாக விளக்கினார் அதில் விரிவாக விளக்கும் பொழுது இரண்டு விதமான வாழ்க்கை முறை சொன்னார் சந்நியாசம் இல்லறம் கிரகஷ்டம் இல்லறம் துறவரம் இந்த இரண்டு விதமான வாழ்க்கையை சொல்லி கர்மயோகத்துக்கு இல்லறம் சிறந்தது ஞான யோகத்துக்கு சிறந்தது அப்படிங்கிற கருத்தை சொன்னார் சொல்லிவிட்டு பிற கர்மயோகத்தை பற்றி ரொம்ப விரிவாக விளக்கி கர்மயோகம் செய்து ஞானம் அடைந்த பிறகு செயல் செய்யாமல் நிறுத்தி விடலாமா அப்படின்னா உலக நன்மையின் பொருட்டு காரியத்தை நிறுத்தக்கூடாது எப்பயுமே செஞ்சுக்கிட்டுதே இருக்கணும் ஞானம் அடைஞ்சாலும் கூட இல்லற தர்மத்தில் இருக்கிறவங்க உலக நன்மையின் பொருட்டு சங் காரியம் செய்ய வேண்டும் லோக சங்கரகம்னு ஒரு தலைப்பில் சொன்னார் ஒரு கர்மயோகத்துக்கு தடை என்ன அளவுக்கு அதிகமான ஆசை அதர்மமான ஆசை தேவையற்ற கோபம் இதை நீக்குன்னா கர்மயோகம் செய்யலாம் அப்படிங்கிற கருத்து மூன்றாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது இரண்டு விதமான சாதனை கர்மயோக சாதனை ஞானயோக சாதனை கர்மயோகத்திற்கு இல்லறம் உகந்தது ஞானயோகத்திற்கு துறவரம் உகந்தது எந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் இரண்டு சாதனையும் செஞ்சது ஆகணும் அதில் மாற்றம் கிடையாது பிரதானமாக இல்லறத்தில் கர்மயோகம் பிரதானமாக சந்நியாசத்தில் ஞானயோகம் இது ரெண்டு செஞ்சால் தான் ஞானத்தை அடைய முடியும் அதெல்லாம் முத மூன்றாவது அத்தியாயத்தில் சொல்லி முடித்தார் நாலாவது அத்தியாயத்தில் அவதார தத்துவம் கடவுள் ஏன் அவதாரம் எடுக்கின்றார் கிருஷ்ணர் நான் ஏன் அவதாரம் எடுத்தேன்னு சொன்னார் நல்லவர்களை காக்க தீயவர்களை அழிக்க அதர்மத்தை அழித்து தர்மத்தை காக்க அவதாரம் எடிக்கிறார் அப்படிங்கிற அவதார தத்துவம் புகட்டப்பட்டது அதன் மூலமாக ஆத்ம தத்துவமும் புகட்டப்பட்டது அதில் முக்கியமாக ஞான கர்ம சந்யாசோகம் அந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு துறவி செயலை விடலாம் செயல் செய்யலாம் செயல் கம்ப்ளீட்டாக கடமையை கிடையாது அவனு கூட்டு போயிடலாம் இல்லறத்தில் இருக்கிறவங்க எப்படி செயலை விட முடியும் இந்த செயல் செய்கிறதுனால தான் பாப புண்ணியம் வருது பாபமும் பந்தம் தான் புண்ணியமும் பந்தந்தான் செயல் செய்தும் செயல் செய்யாமல் இருப்பது எப்படி அறிவினால் செயலை துரத்தல் ஞான கர்ம சந்யாச யோகம் ஞானம்னா அறிவு கர்மம்னா செயல் சந்யாசம்னா துரத்தல் செயல் செஞ்சுக்கிட்டே செயலாம் செயல் செய்யாமல் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற தலைப்பு நாலாவது அத்தியாயத்தில் மிக முக்கியமாக விளக்கப்பட்டது அதில் ரெண்டு ஸ்லோகம் ஞாபகம் வச்சுக்கிற வேண்டிய சுலோகம் இருக்குது அகர்மத்தில் கர்மத்தை காண்பவன் கர்மத்தில் அகர்மத்தை காண்பவன் மக்களில் மேதாவி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொன்னார் இப்போ இன்னொரு ஸ்லோகம் ஓம் பிரம்ம அர்ப்பணம் உன் சாப்ப எல்லாருமே பிரம்மன் தான் அப்படிங்கிற சிந்தனை அறிவு வந்துருச்சுன்னா ஞானம் வந்துருச்சுன்னா எல்லாம் பிரம்மன் தான் அது என்றைக்கும் செயல் செய்யாதுங்கிற எண்ணம் அதனால் நானும் செயல் செஞ்சு செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் செயல் செய்யாதவன் ஆகிடுறேன் இன்னொரு பாவனை என்னன்னு எல்லாம் இறைமயமாக பார்த்தல் அது ஓம் பிரம்மா அர்ப்பணம் இப்படி ரெண்டு ஸ்லோகத்தில் முக்கியமாக சொன்னார் பிறகு அதில் ஒரு பனிரெண்டு சாதனைகள் சொன்னார் ஞானத்தை அடைகிறதற்கு அதில் பதினோரு சாதனை தகுதிக்கு கடைசி சாதனை ஞான யுரகம் இதை சொல்லி பிறகு ஞான மோகநாசம் பாபநாசம் கர்மநாசம் சொல்லி நாலாவது அத்தியாயத்தை நிறைவு பண்ணார் ஐந்தாவது அத்தியாயத்தில் அங்கேயும் திருப்பி இரண்டு விதமான வாழ்க்கை முறை சந்நியாசம் இல்லறம் புறவரம் இல்லறம் இரண்டு விதமான சாதனை ஞான யோக சாதனை கர்மயோக சாதனையே சொன்னார் அதில் இல்லற சன்னியாச யோகம்னு தலைப்பை வச்சிக்கிட்டு என்ன சொன்னார் இல்லறமே நல்லறோம்னார் சன்னியாசம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் எல்லாரும் எடுக்க முடியாது எடுக்கக்கூடாது அதனால் இல்லறத்தில் இருந்துட்டு கர்மம் செய்கிறது சன்னியாசம் மோசம் சொல்ல உயர்ந்தது தான் ஆனால் அது மிக மிக கடினம் என்ற கருத்து இந்த ஐந்தாவது அத்தியாயத்தில் நிலைநாட்டப்பட்டது அதில் கர்மயோக சாதனை ஞான சாதனை அது சன்னியாசியாக இருந்தாலும் செய்யணும் ஞானியாக இருந்தாலும் செய்யணும்னாரு பிறகு பலன் ஜீவன் முக்தி விதேக முக்தி இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போதே சந்தோஷமாக இருப்பான் இறந்த பிறகு பிறக்க மாட்டான் இதுதான் ஞான பலன் எல்லாத்துலேயும் வர்றது இது அஞ்சாவது அத்தியாயத்தில் சொல்லி முடித்தார் பிறகு அஞ்சாவது அத்தியாயத்தில் கடைசியாக மூணு ஸ்லோகத்தில் தியானத்திற்கான விதையை போட்டார் தியானம் எப்படி செய்யணும் தியானம் செய்வதற்கு முன்னாடி என்ன செய்யணும் தியானம் செய்கிற சமயத்தில் என்ன செய்யணும் பிறகு அதனுடைய பலன் என்னன்னு ஒரு மூணு ஸ்லோகத்தில் சுருக்கமாக சொல்லி அஞ்சாவது அத்தியாயத்தை நிறைவு பண்ணார் அதனுடைய அந்த சுருக்கமாக சொன்னதை விரிவாக விளக்கிறது இந்த ஆறாவது அத்தியாயம் தியான யோகம் தியான யோகம்னா தியானத்தை பற்றியே விளக்குகின்ற தலைப்பு அல்லது தியானத்தின் மூலமாக முன்னேறுவது இந்த புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஆத்ம சம்யக யோகம் தியான யோகம் நம்ம படிக்கிற புத்தகத்தில் பொதுவாக எல்லா புஸ்தகத்துலேயும் தியான யோகம்தான் இருக்கும் இதில் ஆத்ம சம்யம யோகம் இருக்குது மனம் சம்யமென்ன ஒருமுகப்படுத்துதல் மனதை ஒருமுக ஒருமுகப்படுத்துவது எப்படி என்று சொல்லும் தலைப்பு மனசை எப்படி ஒருமுகப்படுத்துறது அதை பற்றிய விசாரம் அதை பற்றிய தலைப்பு இந்த அத்தியாயத்தில் ஆறு விஷயங்கள் இருக்குது இந்த ஆறு விஷயம் பார்க்குறதுக்கு முன்னாடி முகவரியாக சில கருத்து பார்ப்போம் பிறகு இந்த ஆறு விஷயங்களை பார்க்கலாம் ஆறு விஷயம் என்னன்னு சொன்னால் பகிரங்க சாதனை அதாவது தியானம் செய்வதற்கு முன்பு செய்யக்கூடிய சாதனைகள் என்ன அந்தரங்க சாதனை தியானம் செய்யும் சமயத்தில் செய்யக்கூடிய சாதனை என்ன தியானம் செய்ய அமர்ந்த பிறகு எப்படி தியானம் செய்வது அது தியானபம் மூணாவது நாலாவது இந்த தியானத்தை செய்தால் அதனுடைய பலன் என்ன அஞ்சாவது தியானம் செய்வதற்கு எது தடையாக இருக்குது அந்த தடையை எப்படி நீக்கிறது ஆறாவது யோக பிரஷ்டன் நான் தியானம் பண்ணி வீழ்ச்சி அடைஞ்சிட்டா என்னுடைய நிலை என்ன இப்படி ஒரு ஆறு தலைப்பு சொல்கிறாரு ஒவ்வொருத்தருக்கும் நான் விரிவாக பார்க்க போகிறோம் அதாவது பகிரங்க சாதனம்னு சொன்னால் தியானம் செய்வதற்கு முன்னாடி பொதுவாக கடைப்பிடிக்க வேண்டியது தியானம் ஒரு பத்து நிமிஷம் பண்ணுறோம் மிச்சம் இருபத்தி மணி நேரம் ஐம்பது நிமிஷம் எப்படி வாழணுங்கிறது பகிரங்க சாதனை தியானம் செய்கிற நேரம் தவிர மற்ற நேரங்களில் செய்கிற சாதனைக்கு பேர் பகிரங்க சாதனை ஜெனரல் ப்ரிப்பரேஷன் ஃபார் மெடிடேஷன் சொல்லுவாங்க பிறகு அந்தரங்க சாதனைங்கிறது தியானம் செய்கிற சமயத்தில் எங்க உட்காரணும் எப்படி உக்காரணும் என்ன ஆசனம் போடணும் இதெல்லாம் தியானம் செய்கின்ற சமயத்தில் கடைபிடிக்க வேண்டிய சாதனங்கள் இது ஸ்பெசிஃபிக் ப்ரிப்பரேஷன் ஃபார் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இது ரெண்டாவது அந்தரங்க சாதனை ஒவ்வொன்றும் விளக்கம் பார்க்க போகிறோம் மூணாவது தியான ஸ்வரூபம் தியானம்னா என்ன எப்படி செய்யணும் அதனுடைய தன்மை என்ன ப்ராசஸ் ஆஃப் மெடிடேஷன் சொல்வோம் இது தியானத்தில் உட்கார்ந்த பிறகு செய்ய வேண்டிய சாதனை சரி இதெல்லாம் செஞ்சால் என்ன பலன் கிடைக்கும் பெனிஃபிட் ஆஃப் மெடிடேஷன் சொல்கிறது தியானமெல்லாம் செஞ்சால் என்ன பலன் கிடைக்கும் பிறகு தியானம் செய்வதற்கு எதையெல்லாம் எதெல்லாம் இடையூறாக இருக்கும் தடையாக இருக்கும் அந்த தடையை எப்படி நீக்கிறது ஆறாவது இந்த சாதனையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இடையிலேயே வந்து செய்ய முடியாமல் போயிடுது இல்லை இறந்துடுறோம் நம்ம முழுமையாக ஞானம் அடையலை தியானத்தினுடைய பலன் அடையாமல் இறந்துட்டால் அவனுடைய கதி என்ன அதுக்கு பேர் யோக பிரஷ்னம் இப்படி ஆறு தலைப்பு இங்கே சொல்கிறார் பொதுவாக முகவரியாக சில கருத்துக்கள் இப்போ பார்ப்போம் முதல்ல பொதுவாக தியானம்னாலே இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க எல்லாம் தியானத்தை பற்றி தான் கேள்வியே இருக்கும் தியானம் எப்படி பண்ணுறது தியானம் பண்ணாத்தையும் அவர் ஆன்மீகவாதின்னு ஒத்துக்குருவாங்க இல்லாட்டி ஒத்துக்கிற மாட்டாங்க முடிவு ஏன்னா சினிமா படத்தில் அப்படித்தான் காமிக்கிறான் ஒருத்த தவம் பண்ண போய்ட்டா உட்காந்துருப்பார் புத்தெல்லாம் வந்து மூடிடும் அந்தளவுக்கு வந்து தியானம் பண்ணிட்டு உட்காந்துருப்பார் அதனால் தியானத்தை பற்றிய ஒரு கேள்வி எல்லாரும் மனசுலேயும் ஒரு கேள்விக்குறியாக இருந்துக்கிட்டு இருக்கா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி முதல்ல தியானம் எதுக்கு செய்யணும்னு தெரியணும் எதுக்கு செய்யக்கூடாதுன்னு தெரியணும் தியானம் எதுக்கு செய்கிறது எதுக்கு செய்யக்கூடாது இதில் பல படிகள் இருக்குது குறிப்பாக ஒரு அஞ்சு படி இங்கே பார்ப்போம் ஒரு பதினஞ்சுலையும் யோகசூத்திரத்தில் இதை பற்றி சொல்லியிருக்கார் இதில் நம்ம முகவரியாக இது உள்ளுக்குள்ளேயும் நிறையா வருது இப்போ நான் சொல்கிறேன் முகவரியாக சொல்கிற கருத்துக்களும் உள்ளேயும் வருது முகவரை பார்த்துட்டு உள்ளே போனால் ஈஸியாக இருக்கும் அதுக்காக இந்த கருத்துக்கள் சொல்லப்படுது தியானம்ங்கிறது மனதினால் செய்யப்படுகின்ற ஒரு சாதனை மானச வியாபாரகன்னு சொல்லுவாங்க எதுக்கு செய்யணும்னா ஞானத்தை பெறுவதற்காக செய்யணும் ஏன் ஞானத்தை பெறுவதற்கு இல்லை ஞானத்தை பெறுவதற்கு உண்டான தகுதியை பெற ஞானம் அடையணும்னா அதுக்கு தகுதி வேணும் அந்த தகுதிக்காகத்தான் தியானம் பண்ணணும் ஞானத்திற்காக அல்ல புரிஞ்சுக்கணும் ஞானம் பெற்ற பின் அந்த ஞானத்தில் நிலை பெறுவதற்காக தியானம் பண்ணணும் ஞானத்திற்கு முன் தகுதியை அடைய ஞானத்திற்கு பின் பெற்ற ஞானத்தில் நிலை பெறுவதற்காக இந்த தியானத்தை பண்ணணும் இந்த ஆறாவது அத்தியாயத்தில் விளக்கின அளவுக்கு ஒரு பதினோரு உபநிஷதங்களில் கூட இந்த தியானத்தை பற்றி விளக்கலை தியானத்தை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது பகவத்கீதையில் இந்த ஆறு அத்தியாயத்தில் ஆறாவது அத்தியாயத்தில் தான் உபனிஷதங்களில் கூட அப்படி சொல்லப்படலைன்னு சொல்கிறாங்க பிறகு ஏன் ஞானம் பெற்ற பிறகு தியானம் பண்ணணும்னா பழைய வாசனைகள்லாம் இருக்குது இந்த ஆசை கோபம் எல்லாம் உள்ளுக்குள்ளே வாசனைகள் உட்காந்துக்கிட்டு தெரிஞ்ச போகாது அதெல்லாம் நீக்கிறதுக்காக நிதித்தியாசனம் செய்வதற்காகவும் இந்த தியானத்தை பண்ணணும் ஞானத்துக்கு பிறகு செய்கிற தியானத்துக்கு பேர் நிதித்தியாசனம் ஞானத்துக்கு முன்னாடி செய்கிற தியானத்துக்கு பேர் உபாசனின்னு பேர் நீங்கள் தகுதி இல்லாமல் ஞானத்துக்கு போனீங்கன்னா ஒரு உபதேசம் பண்ணார்னால் வெறும் சத்தமாக கேட்கும் அஞ்சாவது படிக்கிற மாணவனை கூட்டு போய் ப்ளஸ் டூவில் உட்கார வச்சு மேத்ஸ் கிளாஸில் உட்கார வச்சிங்கன்னா சயின்ஸ் கிளாஸில் உட்கார வச்சிங்கன்னா வாத்தியார் சொல்கிறதெல்லாம் அவனுக்கு எப்படி இருக்கும் எனத்தையோ கத்துறாருன்னு ப்ளஸ் ஒன் படித்தேன் ப்ளஸ் டூவில உட்காந்தா தான் வார்த்தைக்கு அர்த்தம் புரியும் தகுதி இல்லாமல் தத்துவ விஷயத்த கேட்டால் அது வந்து வெறும் சப்தமாக இருக்கும் அப்போ இங்கே பஞ்ச தேசியெல்லாம் உபதேசம் பண்ணுறீங்க எங்களுக்கு தகுதியெல்லாம் இல்லை நாங்கள்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு தோணலாம் இன்னொன்று இருக்குது புரியாமல் கேட்டாலும் கேட்டுக்கிட்டே இருந்தால் தகுதி வருமா அந்த கேட்குறக்கு ஒன்றரை நேரம் ஒரு மணி நேரம் உட்காடுறேன் அதுவே பெரிய விஷயம் அதுக்காக அதுலேயே தகுதி வந்துடும் சொல்லி சொல்லுவாங்க அதனால் முதல்ல தகுதியோட வரணும் அதுக்காக என்ன பண்ணுறார் இந்த தியானத்தை பண்ண வேண்டும் அது உபாசனை தகுதி வந்து ஞானம் அடைஞ்ச பிறகு பண்ணுற தியானத்துக்கு பேர் நிதித்தியாசனு பேர் எதன் பொருட்டு இந்த தியானத்தை செய்யக்கூடாது நான் கண்ணை மூடி தியானம் பண்ணி உக்காந்தால் எனக்கு ஞானம் கிடச்சிடும் அப்படின்னு நினச்சிட்டு தியானம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணுனா அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் என்ன பண்ணியிருக்கேன்னு ஒரு அத்தியாயத்தை உபதேசம் முன்னிட்டு தியானம் சொல்லி கொடுத்தா போதும்ல தியானம் பண்ணி ஞான தடைஞ்சு போயிருக்கலாம்ல அதுக்கு முன்னாடி அதுக்கு அஞ்சாவது அத்தியாயம் சொல்லணும் பின்னாடி அதுக்குள்ள அத்தியாயம் சொல்லணும் பன்னெண்டு அத்தியாயம் ஞானத்திற்கு தகுதிதான் தியானத்தில் கிடைக்குமே கூடிய கண்ணம் மூடி உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டேன்னா ஞானம் அதுவாக வராது குரு மூலமாக உபதேசம் பெற்றால்தான் வரும் அதனால தான் அர்ஜுனனுக்கு பகவானே உபதேசம் பண்ணுறார் அப்படி ஆறாவது அத்தியாயத்தை சொல்லி இப்படி தியானம் பண்ணப்பா உனக்கு ஞானம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அதனால் ஞானத்திற்காக தியானம் அல்ல ஞானத்திற்கான தகுதிக்காக தியானம் பெற்ற ஞானத்தை நிலை பெறுவதற்காக தியானம் ஞானம் அடைகிறதுக்காக நான் தியானம் பண்ண தியானம் பண்ணக்கூடாது பிறகு சில அபூர்வ சக்திகள்லாம் கிடைக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய அபூர்வ சக்தி அதுக்காக தியானம் பண்ணக்கூடாது இயல்பாக வெளிப்படலாம் சில திறமைகள் வெளிப்படலாம் பார்த்திங்கன்னா தியானம் பண்ணிட்டு போய் காரியம் பண்ணோம்னா நல்லா காரியம் பண்ண முடியும் அதுக்காக தான் தியானம் பண்ணக்கூடாது நம்ம நோக்க தத்துவத்தை புரிகிறதுக்காக தகுதி அடைவதற்காக தியானம் பண்ணுறோம் கடவுளை அடைவதற்காக தியானம் பண்ணுறோம் கூட சொல்லலாம் எனக்கு சக்தி வரணும் நான் அதை தியானம் பண்ணிவிட்டு போனால் நல்ல ஒரு ஆற்றலோடு செயல்படுவேன் அப்படிங்கிறதுக்கு அது இயல்பாக வரும் செகண்டரியாக வரும் அதுக்காக பண்ணக்கூடாது இப்பிறகு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜோதி அனுபவம் சில அனுபவங்கள்லாம் வரும் நெத்தில் அப்படியே ஜோதி தெரியற மாதிரி ஒருத்தர் எனக்கு அப்படியே கடவுள் கண்ணில் அப்படியே காட்சி கொடுத்துட்டு போய்கிட்டு இருக்காரும்பார் இதெல்லாம் இயல்பாக வரலாம் வராமலும் போகலாம் இதற்காக பண்ணக்கூடாது பிறகு அபூர்வமான சக்தி சித்திகள்லாம் கைகூடணும் இப்போ ராவணன் இருந்தான் அவன் எதுக்கு தியானம் பண்ணான் ராவண நிறைய சக்தி வேணும் நிறைய சித்திகள் வேணும் அதுக்காக தான் நான் தியானம் பண்ணேன் இரண்ய தியானம் பண்ணான் நம்மளுடைய நோக்கம் அதுவாக இருக்கக்கூடாது சில பேர் என்ன பண்ணுவேன் தெரியுமா தியானம் பண்ணால் அவன் என்ன நினைக்கிறான்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் அவன் மனசு இருக்க கண்டுபிடிக்கணும் நம்ம மனசு இருக்கே நம்மளுக்கு தெரியலை அடுத்தால் மனசை கண்டுபிடிச்சவர் என்ன பண்ணுவீங்க அதுவும் பக்குவம் இல்லாமல் கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க அவஸ்தை தான் ஒரு சினிமா படத்தில் விவேக்கு ஒரு சக்தியை கொடுத்துறாரு ஒரு சாமியார் அடுத்தேன் மனசை கண்டுபிடிக்கிறதுக்கு அதில் பார்த்தீங்கன்னா பல அவஸ்தைப்படுவேன் அவன் அதே நேரம் சந்திரமிகி படத்தில் ரஜினிகாந்தை பாருங்க மனோதத்துவம் அவர் தெரிஞ்சுக்கிறது பக்குவத்தோடு தெரிஞ்சுக்கிறது அது பிரயோஜனமாக இருக்கும் நல்ல ஞான நிஷ்டை அடைஞ்சு ஒரு ஞானியாக இருந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பெரிய விஷயம் கிடையாது சாதாரணமாக அடுத்தவங்க மனதை தெரிஞ்சுக்க நினைக்கிறது தப்பு தெரிஞ்சுக்கிட்டாலும் அவஸ்தை தான் முதல் நம்ம மனசை தெரிஞ்சுக்கிறோம் நம்ம மனசை தெரிஞ்சுக்கிறது தான் தியானமே பண்ணுறோம் விவேகானந்தர் காலேஜில் படிக்கும்போது ஒரு சாமியிட்ட போகிறார் போன உடனே அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா ஒரு கம்பெனியை உதடுறார் போர்வையை உதடுறார் பெட்ஷீட்டை உதறி அவர் போத்திக்கிறார் ஒரு ஐம்பது ஸ்டூடெண்ட் உக்காந்துருக்காங்க எல்லாருக்கும் ஒரு பழம் அப்படியே எடுத்து எடுத்து கொடுக்குறாரு மொதல் ஒன்றுமே இல்லை உள்ளேருந்து எடுத்து எடுத்து கொடுக்குறார் அப்புறம் எல்லோரும் என்ன சொல்கிறாரு நீங்கள்லாம் மனசில் ஏதாவது நினச்ச எழுதி வச்சுக்கோங்க ஒரு பேப்பரில்ங்கிறார் ஒருத்தர் லத்தின் மொழியில் ஏதோ எழுதி வைக்கிறார் ஃப்ரெஞ்ச் மொழியில் ஒருத்தர் எழுதி வைக்கிறார் சொல்கிறாரன் பார்ப்போம்ட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு நீ என்ன நினச்ச எழுதுனேன் நீ என்ன நினைச்ச எழுதுனேன்னு சொல்கிறார் விவேகானந்தருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது என்னடா இவ்வளோ பெரிய சக்தியான்ட்டு பின்னாடி தூங்குகிறார் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிறார் விவேகானந்தர் சாதாரண விஷயங்கிறார் சில பயிற்சிகள் பண்ணால் கிடச்சிடும் இதுக்காக போய்கிட்டு இந்த பயிற்சியும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறார் விவேகானந்தரே அந்த வார்த்தையை சொல்கிறார் நான் ஓங்கார சாமிட்டே கேட்டிருக்கேன் அவர் ரொம்ப கடுமையாக தியானம் தவசெல்லாம் பண்ணியிருக்கார் பண்ணும்பொழுது உங்களுக்கு எதாவது சித்தியெல்லாம் வந்திருக்கா அப்படின்னு கேட்டேன் நான் கூட தெரியும் போது அவர் சொன்னார் எனக்கு சிலதான் இருக்குது ஆனால் இப்போ இல்லை அப்படின்னார் வந்துச்சு நான் கண்டுக்கறல என்னார் ஒருத்தர்லாம் ஒருத்தர் கொடுத்துருக்குறாரு அது அப்படியே இப்போ ஒன்றா வீதி வருமா சாமிக்கு ஓங் அப்போ சாமிஜியே சொல்லியிருக்கார் பிறவரோட தீபத்தை ஏற்றோன்னு இப்படி தீபத்தை நசுக்கி விட்டு எடுப்பாராம் தீபம் இருக்கும் அது கொஞ்ச நாள் இருந்துச்சு நான் அதை கண்டுக்கிட்டேனா வீழ்ந்துருப்போம் ஏன்னா மக்கள் கூட்ட வரும் அப்படி மத்தி செஞ்சு காய்ப்போம் மக்கள் முன்னாடி அப்படியே பேர் புகழ் வரும் அதில் வீழ்ந்துருவோம் கொஞ்ச நாள் இருந்துச்சு கண்டுக்கிறல அப்படின்னார் சுவாமிஜி இயல்பாக வரலாம் ஆனால் அதுக்காக தியானம் பண்ணக்கூடாது நம்ம நோக்கம் ஞானத்தை அடையணும் தத்துவத்தை புரிஞ்சுக்கிறோன்னு மோட்சத்தை அடையணும் நிலையான ஆனந்தத்தை அடைய வேண்டும் இதற்காகத்தையும் தியானம் பண்ணமே ஒளி அதுக்காக தியானம் பண்ணக்கூடாது செக்கில் என்ன ஆற்றோம் பருப்பெல்லாம் போடுறான் பின்னாக்குக்காக ஆட்டுவோமா என்றைக்காக ஆட்டுவோமா என்னைக்கிட்ட பருப்பை போட்டு ஆட்டுவான் பின்னாக்கு சைடாக அதுவாக கிடைக்கும் அது மாதிரி நாம் ஞானத்தை அடை தகுதிக்காக தியானம் பண்ணான் நோக்கம் லட்சியம் இறைவன் தத்துவத்தை புரிஞ்சுக்கிறனும் அதுக்கு தகுதி வேணும் அதுக்காக தியானம் பண்ணும் சைடு எஃபெக்டாக சில அபூர்வமான ஆற்றல் வரலாம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மன ஆரோக்கியமாக இருக்கும் பிறகு முறையான வாழ்க்கையை கடைப்பிடிப்போம் இதெல்லாம் சைடாக வர்ற பலன்கள் மனம் கான்சென்ட்ரேட் ஆகும் அதனால் என்ன ஒரு வேலை பார்க்குறோம் ஒரு தொழில் பண்ணுறோம் அந்த தொழில் அப்படியே கரெக்டாக செய்வோம் இதெல்லாம் சைடாக வரக்கூடிய லாபங்கள் ஆனால் நோக்கம் நான் வந்து மன ஒருமுகப்பாடோடு அந்த தொழிலை செய்யணும் அதுக்காக தியானம் பண்ணுறேன் அப்படி பண்ணக்கூடாது சில பேர் முடிவெடுக்கிறதுக்காக தியானம் பண்ணுவாங்க புத்தி முடிவெடுக்கிறதுக்காக தியானம் பண்ணுவாங்க முடிவெடுக்கிறதுக்கு உட்காந்து தியானம் பண்ண வேண்டிய சேரில் அமைதியாக கண்ணை மூடி உட்காந்தாலே போதும் நீங்கள் நல்லா தியானம் பண்ணிட்டு எந்திரிச்சு வந்து அன்றைக்கி பொதுவாகவே நல்ல முடிவு எடுப்பீங்க ஆனால் இதுக்கான தியான பண்ணக்கூடாது இதெல்லாம் சைடு எஃபெக்டாக வரும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கடவுள் காட்சிக்காக தியானம் பண்ணி தப்பே இல்லை அதில் பக்குவம் கிடைக்கும் கடவுள் காளிக்காக ராமகிருஷ்ண பரமஷன் தியானம் பண்ணார் எல்லாம் பண்ணால் காளி காட்சி கிடைச்சி ஆனால் அது முடிவில்லை அங்கே கூட பார்த்தீங்கன்னா காட்சி கிடச்ச பிறகு கூட ஒரு அத்வைதி வந்து அவருக்கு ஞானத்தை புகுச்ச அவருக்கு ஒரு நிறைவு ஏற்படுது அது மட்டும் இல்லை காட்சி கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்க ராவணனுக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்தார் என்ன வரேன் எனக்கு சாவாக வரந்தேன் எல்லாரும் கேட்குறாங்க இல்லாட்டி அந்த சக்தி வேணும் இந்த சக்தி வேணும் யாராவது பிறவாமை வேணும்னு கேட்குறோமா பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறந்தால் உனை மறவாமை வேண்டும்னு யாராவது கேட்போமா எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்போம் அதனால் காட்சிங்கிறது கிடையாது இந்த தத்துவம் புரிஞ்சாச்சுன்னா இறைவனை தவிர வேறு எதையும் நாம் பார்ப்பதே இல்லை சித்பவானந்தர் சொல்கிறார்ல கடவுளை பார்த்திருக்கிறீர்களான்னு கேட்குறாங்க அவர்கிட்ட போய் கடவுளை தவிர எதையும் பார்க்கவில்லைங்கிறார் அவர் அதுக்குத்தான் நம்ம படிக்கிறோம் தியானமில்லாம் அதுக்காகத்தான் பண்ணுறோம் காட்சிக்காக கூட அதனுடைய நோக்கம் இல்லை இல்லை தியானத்தில் பலவிதம் இருக்குது முதல்ல தியானம் பண்ணும்போது உடம்பை உட்காந்து பழகணும் சீராக உட்காந்து உட்கார்றதுக்கே சில முடியாது சீரா உட்காந்து பழகிறது சுவாசத்தை கவனித்து பழகிறது பிறகு எடுத்த உடனே தியானத்தை போயிடக்கூடாது மனசு என்ன பண்ணுதுன்னு கவனிக்கணும் நாம் எப்பயுமே மனசின் மூலமாகத்தான் வெளி விஷயங்களெல்லாம் பார்த்துக்கிட்டுருக்கோம் இது வரைக்கும் தியான ஒன்றுல தான் மனசவே பார்க்க ஆரம்பிக்கணும் இதுக்கு முன்னாடி மனசு மூலமாக இந்த பொருளை பார்ப்பேன் அந்த நான் இருங்க என்ன பண்ணுறேன் யாரை பார்க்குறீங்க அந்த புத்தகத்தை பார்த்துக்கிட்டு உங்களை பார்க்குறேன் இந்த இதெல்லாம் பார்க்குறேன் ஸ்டாண்டு பார்க்குறேன் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆனால் ஒன்றை மறந்துட்டேன் தெரியுமா என் கண்ணாடியை பார்த்துட்டு தான் உங்களை பார்க்குறேன் கண்ணாடி வழியாத்த அவங்கள பார்க்குறேன் உண்மையா இல்லையா இந்த கண்ணாடியை பார்க்குற ஒரு புத்தியாக நம்மளுக்கு இருக்கிறது இல்லை நீ எதை பார்க்குறேன்னு இதெல்லாம் சொல்லுவான் நான் கண்ணாடியை பார்க்குறேங்கிறத மறந்துடுவான் இல்லைக்கே இருக்கா இல்லையா இங்கே கண்ணாடியை பார்க்க ஆரம்பிக்கிறோம் நம்ம மனசு இந்த இதை பார்க்கணும்னா என் இருக்கணும் கண்ணும் இருக்கணும் அப்போ மனசு மூலமாக இதை கண் கண் வழியாக இதை இப்போ என்ன பண்ணுறேன் மனசவே நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன் அதுதான் தியானம் மனசு என்ன பண்ணுது எங்கேயெல்லாம் ஓடுது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் ஏன்னா மனசு எந்த நேரம் எப்படி இருக்குங்கிறதே நமக்கு தெரியாது அது என்னென்ன சேட்டை பண்ணணுமோ அவ்வளவும் பண்ணும் இந்த மனசு சில நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு நான் நினச்சதெல்லாம் நடக்கணும்னு நினப்பாங்க நடந்துச்சுன்னா பெரிய டேஞ்சர் தெரியுமா எல்லாருக்கும் அந்த நடப்பு நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்க மாட்டேங்குதுப்பா நடக்கும் நடந்தால் அது மாதிரி டேஞ்சர் எதுவும் கிடையாது காரில் போய்கிட்டு இருக்க எடுத்தாலும் லாரிக்காரே வருவேன் இடிக்கி ஐயோ இடிச்சிட்டேன்னு என்ன பண்ணுறது நினச்சோம்னா அப்படி இடிச்சிருவேன்ல அவள் நினைக்கலாமா அப்படியே நினச்செல்லாம் நடக்கும் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் நினைக்கக்கூடாது நம்ம நல்லதாக நினைக்கிறோம் எல்லாம் நினப்பும் வருது அதனால் நான் நினச்சாலும் நடக்கணும் நல்லதுன்னு நினச்சு நல்லதுன்னு நடந்தால் தப்பு இல்லை அந்த எண்ணமே வரக்கூடாது முதல்ல பிறகு முதல்ல என்ன பண்ணணும்னா மனசை கவனித்து பழகணும் தியானத்தில் மனசு எங்கொன்றும் பண்ணக்கூடாது நல்ல எண்ணம் வருதா வந்துட்டு போட்டு ஊக்கி ஊக்கக்கூடாது அதை பெருசாக ஆக்கக்கூடாது கெட்ட என்ன வருதுன்னு அது போகட்டும் நினைக்கக்கூடாது முதல்ல என்னென்ன வருதுன்னு நோட் பண்ணணும் முதல்ல அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம் கெட்ட என்ன வருதா சரி பார்ப்போம் நல்ல எண்ண வருதா பார்ப்போம் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணணுங்கிறார் முதல்ல பிறகு மனசுக்கு வேலை கொடுக்கணும் ஒருமுகப்படுத்தணும் ஜபம் பண்ணுறது மனசுக்குள்ளேயே பூஜை பண்ணுறது மனதுக்குள்ளேயே ஒரு மந்திரத்தை சொல்கிறது மனசுக்குள்ளே பாராயணம் பண்ணுறது அந்த அதிலே கான்சென்ட்ரேட் மனதை ஒருமுகப்படுத்தும் தியானம் முதல்ல மனசை கவனிக்கிறது ரெண்டாவது மனசை ஒருமுகப்படுத்துகிறோம் மூணாவது இந்த ஒரு மனசை வந்து ஒருமுகப்படுத்துறதுல அந்த நாயன்மாரில் கூட ஒரு கதை பார்த்துருக்கோம் அவர் பேர் தெரியலை கோயில் கட்டினார் மனசுலேயே பூசல் நாயனாரா ஆ மனசுக்குள்ளே கோயிலை கட்டிடுவார் கும்பாபிஷம் பண்ண போவார் அரசன் உண்மையிலே கட்டிக்கிட்டு இருப்பான் கடவுள் வந்து அங்கே வரமாட்டேன்னு சொல்லிடுவார் அரச்கிட்ட போய் கனவுல ஏன்னா ஒருத்த மனசிலே கோவில் கட்டிக்கிட்டு இருக்கேன் நான் அங்கே மனசுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அதனால் மனசை என்ன பண்ணணும் மானசீக பூஜை மானசீக ஜபம் மானசீக பாராயணம் எல்லாம் பண்ணி மனசை ஒருமுகப்படுத்தணும் பிறகு மனசை விரிவுபடுத்துகிற ஒரு தியானம் இருக்குது எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் மெடிடேஷன் சொல்லுவாங்க நான் எனதுன்னு இல்லாமல் எல்லாத்தையும் இறைமுகமாக பார்க்குறது மனசுக்குள்ளேயே மனதை விரிவுபடுத்துகிற தியானம் இதுக்கெல்லாம் கீதையில் சாஸ்திரம் துணை வேணும் பத்தாவது அத்தியாயம் பதினோரா அத்தியாயம் படித்தோம்னா அந்த எல்லாத்தையும் இறைவனாக பார்க்கக்கூடிய தன்மை வரும் பிறகு பண்பு தியானம் இது எப்படி இருந்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ஒரு நல்ல குணம் இருக்கும் ஒரு கெட்ட குணம் இருக்கும் ஒருத்தர் ரொம்ப நல்லவராக இருப்பார் ஆனால் இன்னொருத்தரப்படுத்தி குறை சொல்லிக்கிட்டே இருப்பார் எப்போ பார்த்தாலும் நல்லவரை வேற குணம் நல்ல தானமெல்லாம் நிறையா பொன்னரான பொறாமல் இருக்கும் எது நம்மகிட்ட மோசமாக இருக்குது நம்மளை பாதிக்குதுன்னு பார்த்து அந்த குணத்தை நீக்கிறது ஸ்பெஷலாக உட்காந்து நம்ம அதில் வரக்கூடிய தோஷங்கள்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த குணத்தினால இந்த தோஷம் வருது இப்படின்னு உட்காந்து அந்த குணத்தை நீக்கிறதுக்கு பண்ணுற தியானம் இதுக்கு பேர் குண தியானம்னு பேர் இது ஒவ்வொரு ஆளுக்கு மாறும் யாருக்கு எந்த குணம் மோசமாக இருக்கோ அந்த குணத்தை ஸ்பெஷலாக உட்காந்து தியானம் பண்ணு ஒருத்தர்லாம் சொன்னார் நான் என்னுடைய பொறாமையை நீக்கிறதுக்கு ஏழு வருஷம் தியானம் பண்ணேன்னு இருப்பேன் ஏன்னா அதுக்குள்ளே போயிருக்கு பொறாமைங்கிறது சாதாரணமாக போகாது இதுக்காகவே ஸ்பெஷலாக பண்ணாராம் பண்ணி கம்ப்ளீட்டாக எனக்கு பொறாமையும் அப்படி இந்த குண தியானம்னு ஒன்று இது நாலாவது இது எல்லாமே ஞானத்திற்கு தகுதியை கொடுக்கும் பக்குவத்தை கொடுக்கும் இந்த நான்கு வகை தியானமும் உணவு சமைக்கணும் சாப்பிடணும்னா சமைக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் சாப்பிட்றதுக்கு பத்து நிமிஷம் ஆகும் இந்த நாலு தியானமும் உணவு சமைக்கிறது மாதிரி பிறகு குருகிட்ட போய் வேதாந்தம் கேட்டு ஞானத்தை அடையிறது சாப்பிட்றது மாதிரி ஜீரணிக்கிறது அது ஒரு தியானம் நிதித்தியாசனம் சாப்பிட்ட உணவு ஜீரணிக்கிறதுக்கு தியானம் பண்ணணும் அந்த சாப்பிடும்போது மட்டும் குரு சாஸ்திரத்தை கேட்குறது சாப்பிட்றது மாதிரி தயார் பண்ணுறது நாலு வகையான தியானம் இதை சாப்பிட்றதுங்கிறது குரு சாஸ்திரத்தை கேட்குறது அஞ்சாவது தியானம் திதித்தியாசன தியானம் இது என்னன்னு சொன்னால் ஞானம் வந்த பிறகு அந்த தத்துவத்தை மனசில் பதிய வைக்கிறது என்னதான் ஞானம் வந்தாலும் பல வருஷம் பழதின கெட்ட வாசனைகள் உள்ள உட்காந்துங்களுக்கு வெளியே இருக்கும் அதை நீக்கிறதுக்காக பண்ணுற தியானம் நிதித்தியாசனம் அது ஜீரணமாகிறது மாதிரின்னு வச்சுக்கோங்க சாப்பிட்ட உணவு ஜீரணமாகிறது மாதிரி சில நேரம் புரியாட்டாலும் வேதாந்தம் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தகுதி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் தியானம் பண்ணலை கிளாஸுக்கு வர்றோம் தத்துவத்தை நிறைய கேட்குறோம் கேட்க கேட்க அதுவே என்ன பண்ண சில நேரங்களில் தகுதியை கொடுத்துடும் இந்த நாலு வகையான தியானம் பண்ணி தகுதியை பெறலாம் வேதாந்த கிளாஸை கேட்டுக்கிட்டேவும் தகுதியை பெறலாம் அப்படிங்கிறாரு தத்துவம் புரியணும்னா மனசு சுத்தமாக இருக்கணும் மனசு அசையாமல் இருக்கணும் ஒரு போர்டில் எழுதணும்னா முதல்ல அங்கே எதாவது எழுதிருங்கு வச்சுங்க அதை பூரா சுத்தம் பண்ணணும் பிறகு என்ன பண்ணணும் போர்டு அசையாமல் நிற்கணும் ஆடிக்கிட்டே இருந்தால் எழுத முடியாது அந்த அசையாமே இருக்கணும் சுத்தமாகவும் இருக்கணும் மன தூய்மைக்கு இந்த நான்கு வகையான தியானம் பிறகு தூய்மையான மனதில் எழுதுவதற்கு நிதித்தியாசன தியானம்னு சொல்கிற பார்த்திங்களா அது இப்படி ஐந்து விதமான தியானம் சொல்லப்பட்டிருக்கிறது இதில் கடைசியில் என்ன பிரச்சனைங்கன்னா அந்த நாலு தியானம் பண்ணி வேதாந்தமெல்லாம் கேட்டு ஞானம் வந்த பிறகு இந்த நிதித்தியாசனத்தையான ஏன் பண்ணுறோம்னு சொன்னால் ஞானம் வருவதற்கு முன்னாடி இல்லாட்டி ஞாபக வாழ்க்கைக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பொறாமை இருக்குது இல்லை வேறு ஏதோ கெட்ட ஒரு அளவுக்கதிகமான ஆசை இருக்குது கோபம் இருக்குது அதனை விளைவாக ஒரு கஷ்ட இப்போ புறாமல் வந்துச்சுன்னா அந்த கஷ்டம் வரும் கோபம் வருதுன்னு வச்சுக்கோ ஏதாவது பண்ணிவிடுவோம் கோபத்தில் தப்பு பண்ணிடுவோம் அதனால் ஒரு கஷ்டம் வரும் ஞானம் வந்த பிறகு என்ன தெரியுமா ரெண்டு கஷ்டம் வரும் அதுக்கு ஞானம் வராமே இருந்துருக்கலாம்னு நினப்போம் எப்படி ரெண்டு கஷ்டம்னு சொல்கிறேன் இப்போ கோபம் ஒருத்தனுக்கு வருது கோபத்தின் விளைவாக எதாவது ஒரு தப்பு நடந்து இல்லை கோபப்பட்டு ஒரு கஷ்டம் வந்துடுது ஞானம் வந்தால் என்ன வரும் தெரியுமா ஞானம் வந்த பிறகு கோபம் வந்தால் ரெண்டு கஷ்டம் வரும் என்ன கஷ்டம்னா அந்த கோபம் ஏற்கனவே சாதாரணமாக இருக்கும்போது கோபப்பட்டு என்ன கஷ்டம் அந்த கஷ்டமும் வரும் இவ்வளவு தூரம் படிச்சுருக்கோம் இவ்வளவு சாஸ்திரமெல்லாம் கேட்டிருக்கோம் இன்னும் நம்மளுக்கு கோபம் நம்மளை விட்டு போகலையே அப்படின்னு ஒரு கஷ்டம் வந்துடும் இப்போ இப்போ ரெண்டு கஷ்டம் சாதாரண மனுஷனுக்கு அந்த கெட்ட குணத்தினால் வரக்கூடிய விளைவு ஒரு கஷ்டம் இந்த ஆன்மீக வாழ்க்கையில் வந்தாச்சு ஞானமெல்லாம் வந்தாச்சுன்னா என்ன கஷ்டம் இன்னொரு கஷ்டம் சரி நம்மளுக்கும் வருதே இன்னும் போக மாட்டேங்குது வருமா இல்லைங்களா அப்போ ரெண்டாவது கஷ்டந்தான அது அது நல்லது அந்த துக்கம் நல்லது அதை போக்குறதுக்குத்தான் ஞானம் வந்த பிறகு உட்காந்து நிதித்தியாசன தியானம்னு சொல்கிறது அந்த தியானம் பண்ணி அந்த கஷ்டம் அந்த குணங்களெல்லாம் நீக்குவோம் அந்த ஞானியில் ஞானத்தில் நிலை பெறுவது அது நிதித்தியாசன தியானம் அந்த ஞானத்தில் நிற்கணும் சுடு மணலில் ஓட சொல்லுங்கள் ஓடிடுவோம் நிமிஷம் நிற்க சொல்லுங்கள் நிற்க முடியாது அப்படி நிற்கிறதற்காக இந்த நிதித்தியாசன தியானம் ஐந்தாவது தியானம் இதிலெல்லாம் பழைய வாசனை போகும் விபரீதம் பாவனைகள்லாம் நீங்கிறங்கிறார் இந்த விபரீத பாவனைங்கிறது என்னதான் பண்ணாலும் நம்மளுக்கு இருக்கக்கூடியது உள்ளே இருக்கக்கூடிய பல வருஷம் பழகின வாசனை போகவே போகாது அதை போக்கிறதுக்கு ஸ்பெஷல் எஃபர்ட் எடுத்துட்டேன் இந்த ஞானத்தை அந்த நிஷ்டை பண்ண முடியும் தியானம் பண்ணி அதுக்கு ஒரு தியானம் இருக்குது இந்த விக்கிரமாயித்த இந்த வாசனை பற்றி சொல்கிறேன் ஒரு அஞ்சு பேரை கூப்பிட்டு யார் இளவரசின்னு கண்டுபிடிங்க ராணின்னு கண்டுபிடிங்கன்னு ஒரு போட்டி வச்சாங்களாம் அஞ்சு பேருக்கும் ராணி மாதிரியே ட்ரெஸ் பண்ணி மேக்கப் போட்டு அஞ்சு பேர் ராணி மாதிரியே இருக்காங்க அழகாக மேக்கப் போட்டாங்க அதில் நாலு பேர் வேலை பார்க்குற ஒரே ஆள்தான் ராணி இதில் கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னு சொன்னாங்களாம் விக்ரமாயித்தை அவர் என்ன பண்ணாரான் அஞ்சு எண்ணெய் கிண்ணத்தில் தீபத்தை ஏற்றி ஃபுல்லாக ஊற்றி எண்ணெய் கிண்ணத்தை கொண்டு வந்து அஞ்சு பேர்டையும் கொடுக்க சொன்னாரான் கொடுத்து நடக்க சொன்னாரான் ஃபுல்லாக ஊற்றினா கொஞ்சமாக சிந்துமா இல்லையா சிந்துன உடனே அந்த நாலு பேர் எடுத்து தலையில் தேய்ச்சிக்கிட்டாங்களாம் அந்த எண்ணே அந்த ஒரு மட்டும் அப்படியே போச்சா ஏன்னா நம்மளுக்கு சாதாரண நாட்களுக்கு எப்படி இருக்கும் என்ன சிந்துனா என்ன பண்ணுவான் எடுத்து தலையில் தைப்போம் அந்த பாவனை என்னதான் ராணி ட்ரெஸ் போட்டாலும் பாவனை போகுமா போகாது அது மாதிரி இந்த பாவனை இருக்கே சின்ன வயசு பழக நம்ப அப்பப்போ வரும் இதுக்காக ஒரு தியானம் பண்ணுறது நிதித்தியாசன தியானம் அப்படிங்கிறார் இது ஐந்தாவது தியானம் முதல்ல பண்ணுற தியானம் விதி இருக்குது எங்கே உக்காரணும் எப்படி பண்ணணும் எவ்வளவு நேரம் எல்லாம் இருக்குது இந்த ஞானம் வந்த பிறகு பண்ணுற தியானத்துக்கு விதி இருக்குது ஆனால் கட்டாயம் கிடையாது எப்படி வேணாலும் பண்ணலாம் முதல்ல பண்ணுறவன் அஞ்ஞானி ரெண்டாவது பண்ணுறவன் ஞானி பிறகு முதல்ல பண்ணுறது மன தூய்மைக்கு ரெண்டாவது பண்ணுறது ஜீவன் முக்திக்கு விபரீத பாவனை போவதற்காக அப்படிங்கிறார் பதஞ்சலி கூட எட்டு படி சொல்கிறார் யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாஜின்னு சொல்லி அது ஒரு அங்கம் அதில் எல்லாமே வரும் செய்யக்கூடியது அது செய்யக்கூடாதேது அப்படின்னு சொல்லி பதஞ்சலி ஒரு எட்டு விதமான இது சொல்கிறார் இதெல்லாம் பண்ணிங்கன்னா இதெல்லாம் முகவுரை தியானத்திற்கான முகவுரை இனி தியானம் செய்யும் பொழுது என்னென்ன பண்ணணுங்கிறது ஒரு ஆறு விதமாக பிரித்து இங்கே சொல்கிறார் பகிரங்க சாதனை அந்தரங்க சாதனைன்னு முதல்ல சொல்கிறார் பகிரங்க சாதனை ஃபஸ்ட்டு சொல்கிறார் அது என்னென்னு பார்ப்போம் ஒருத்தன் தியானம் செய்கிற நேர தவிர மீதி நேரங்களில் அவன் எப்படி வாழணுங்கிறது பகிரங்க சாதனை பத்து நிமிடம் தியானத்திற்கு இருபத்தி மூணு மணி நேரம் ஐம்பது நிமிடம் அவன் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்வது பகிரங்க சாதனை உண்பது உறங்குவது செயல்படுவது இதெல்லாம் ஒரு ஒழுங்குப்பாட்டோடு இருந்தாதேன் பண்ணான் தியானம் பண்ண முடியும் முதல்ல அந்த பகிரங்க சாதனை செய்ய வேண்டியது என்னென்னா மனதில் ஆழமாக பதியும் விஷயங்களை தவிர்க்க வேண்டும் இப்போ காலையில் எந்திரிக்கிறோம் எந்திரிச்சு நம்மளுக்கு எட்டு மணிக்கு தியானம் பண்ணுற பழக்கருக்குன்னு வச்சுக்கங்க ஆறு மணிக்கு வெளியே வர்றோம் இல்லை வீட்டிலே இருக்கோம் வீட்டில் கணவன்கூடையோ மனைவியுடைய குழந்தையோடைய ஒரு பெரிய சண்டை வந்துடுது இல்லை சொந்தக்காரங்களோட ஒரு சண்டை வந்துடுது ஏதோ கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறோம் எல்லாம் சரி முடிச்சுட்டு குளிச்சிட்டு போய் உட்காந்தா கடவுள் நாமமாக வரும் அவர் என்ன திட்டுனாரோ அதே வரும் எது அதனால் வரும் கடவுள் ரூபா வராது திட்டுனா ஒரு ரூபாந்தே வரும் இல்லை நாம திட்டுனா வார்த்தை வரும் எதா வருமா இதெல்லாம் ஆழமாக பதிகிற விஷயங்கள் தவிர்த்துருக்கணும் அப்போதான் தியானத்தில் உட்கார முடியாது அந்த நேரத்தில் பண்ணக்கூடாது அப்படி போகணும் அப்படி நடந்திருச்சில் வச்சுக்க அப்போ தியானம் பண்ணக்கூடாது பண்ணணும்னா கடவுள் ரூபமும் வராது கடவுள் நாமமும் வராது அது சண்டவாட்டவர் ரூபம் வந்து நிற்கும் முன்னாடி அவர் செஞ்ச திட்டின வார்த்தையெல்லாம் வந்து நிற்கும் ஜபத்துக்கு வரும் அந்த வார்த்தை தான் வரும் அதனால் மனதில் ஆழமாக பதியக்கூடிய தவறான விஷயங்களிலிருந்து தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறார் பிறகு அதனால தான் சொல்கிறேன் என்ன சொல்கிறோம் சொன்னீங்கன்னா அஞ்சு மணிக்கு இல்லாட்டி ஆறு மணிக்கு முன்னாடி தியானம் என்னட்டேன்னு வச்சுங்க பிரச்சனையே வராது ஏன்னா ஒரு ஏழு எட்டு மணி நேரம் தூங்கியிருப்போம் யாராவது வருவாங்களா சண்டை அதுக்கு பிறகு வந்தால் வந்துட்டு போகுது என்ன அதனால அதிகாலை தியானம்னு சொல்கிறது ரெண்டாவது பகிரங்க சாதனையில் கர்மயோக வாழ்க்கை முறை நம்ம மூணாவது தியாயம் நாலாவது அத்தியாயத்தில் விரிவாக பார்த்துருக்கோம் நாம் என்ன செய்கிறோமோ அதை அப்படியேதான் செஞ்சுக்கிட்டுருக்கோம் என்ன தொழில் செய்கிறோமோ என்ன கடமை இருக்கோ அந்த கடமையை மாறாமல் செய்கிறோம் மாறாமல் செஞ்சால் என்ன பாவனையுடன் செய்வது அப்படின்ட்டுருக்கு என்ன பாவனையுடன் செய்வது அதே கர்மயோகம் பார்த்துருக்காம இல்லைங்களா அதை விரிவாக பார்க்குறாருந்தால் மூணாவது அத்தியாயம் நாலாவது அத்தியாயத்தை படித்தோம்னா நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிறது நிறையா சொல்லியிருக்கு கர்மயோக முறைப்படி வாழணும் இங்கே என்ன சொல்கிறாரு அந்த கர்மயோகத்தில் ஒரு முக்கியமான ஒரு அங்கம் சொல்கிறாரு சங்கல்பத்தை துறக்க வேண்டும் சங்கல்பத்தை துறந்து ஒரு இல்லறவாசி செயலை செய்தாலும் ஒரு சந்நியாசி செயலை செய்யாமல் அவன் வாழ்க்கையை அவன் வந்து ஞான யோகத்தில் இருந்தாலும் ரெண்டு பேர் ஒன்று தேங்குறார் சங்கல்பம் இல்லாமல் ஒருத்தர் இல்லறத்தில் காரியத்தை பண்ணாலும் அவன் சாமியாருக்கு சமம் கிடார் சங்கல்பம்னா என்னன்னு சொன்னீங்கன்னா அதாவது ஒரு காரியம் பண்ண போகிறோம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதனால் எவ்வளோ பிரயோஜனம் வரும் அதெல்லாம் நம்ம திட்டம் போடுவோம் அதோடு முடிச்சிடணும் செயல் ஆரம்பித்த பிறகு எனக்கு அவ்வளோ வருமா இவ்வளோ வருமானு கற்பனையிலே காரியத்தை பண்ணால் காரியத்தில் கொட்ட விட்டுருவோம் பலன் எவ்வளவு கிடைக்குதோ அது பகவான் கொடுத்த பிரசாதம்னு கடைசியில் ஏற்றுக்கணும் செயல் செய்யும் பொழுது நாம் என்ன பண்ணணும் அந்த பலனை பற்றி சிந்திக்கவே கூடாது எனக்கு கான்சன்ட்ரேஷன் போயிடும் அந்த செயல் உறுப்பினை செய்ய முடியாது ஒளி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவர் முதலாளி சம்பளம் எவ்வளோ கொடுப்பாரா இல்லை குறையாக கொடுப்பாரா அப்படி நினச்சிக்கிட்டே செஞ்சால் தப்பி மம்பட்டியை வெட்டும்போது காலில் தெரிய வெட்டிடுவோம் உண்மையாக இல்லைங்களா அதுக்கு முன்னாடி எல்லாம் பேசலாம் வந்தாச்சுன்னா அங்கேதான் இருக்குன்னு ஒரு சிஷியர்கிட்ட குருக்கு என்ன சொன்னாரா நீ தியானம் பண்ண பதினஞ்சு நிமிஷம் எதையும் நினைக்கக்கூடாது இந்த கட பதினஞ்சு நிமிஷம் எதையும் நினைக்காம நீ தியானம் பண்ணிட்டேன்னா என்கிட்ட ரெண்டுசனம் இருக்குது மான் தோல் ஆசனம் புளித்தோல் ஆசனம் ரெண்டு ஆசனம் இருக்குது உனக்கு ஒரு ஆசனத்தை நாங்கள் எடுத்துக்க உனக்கு எது வேணுமோ அவன் எடுத்துக்கன்னு சொல்லிட்டாரான் இவன் கரெக்டாகவும் சொல்லணும் பதிமூணு நிமிஷம் உனக்கு சிந்தனை எங்கேயும் போலையான் தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தானா பதினாலு நிமிஷம் மான் தோல் எடுப்போமா புளித்தோல் அவர் ரெண்டில் ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டேன்னு சொன்னார்ல அப்படிங்கிற புத்தி போயிடுச்சான் அப்புறம் எப்படி அங்கே தியானம் வரவங்க இது தியானத்துக்கு மட்டும் இல்லை இங்கே கர்மயோகத்தில் சொல்கிறார் எந்த ஒரு செயல் செய்தாலும் பலனை எண்ணிக்கொண்டு அதாவது சங்கல்பத்தோடு செய்யக்கூடாதுங்கிறார் இதை பற்றி விரிவாக மூணாவது நாலாவது தேள்ளியாச்சு இங்கே சங்கல்பங்கிறது மிக மிக முக்கியம் செயல் செய்து கொண்டே அந்த பலனை எண்ணக்கூடாது கடமையை செய்யும்போது பலனை நினைக்கக்கூடாது அப்படிங்கிறது இங்கே முக்கியமாக சொல்கிறார் சன்னியாசிக்கு எந்த கடமையும் இல்லை இல்லைறத்தாரு கடமை இருக்குது அந்த கடமையை இப்படி சங்கல்பம் அந்த பயனை நினைக்காமல் செய்தால் அவங்க இல்லறத்தானும் சன்னியாசியும் ஒன்று அப்படிங்கிற வார்த்தையும் இங்கே சொல்கிறார் பிறகு இந்த கர்மயோகத்தை எவ்வளோ நாள் செய்யணும்னு சொன்னால் மனப்பக்குவ அடைகிறது வரைக்கும் செய்யணும் அதுக்கு பிறகு கர்மயோகங்கிறது இல்லை லோகசங்கரத்துக்கு உலக நன்மைக்காக சில செயல் செய்யலாம் மனப்பக்குவத்துக்காக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறார் கர்மயோகத்தை செஞ்சு முடிச்சுட்டான்னு சொன்னால் அவன் வந்து கடமையை விடலாம் இல்லை விடாமல் இருக்கலாம் கட்டாயம் செய்யணுங்கிறது அவனுக்கு கிடையாது அவன் தனிமையாக இருக்கலாம் தனிமையாக இருந்து சாதனை பண்ணலாம் இந்த கர்மயோகம் செய்யாமல் தனிமையாக ஒருத்தன் போனான்னு வச்சுங்க அவனுக்கு அது மாதிரி ஒரு தண்டனை உலகத்தில் எதுவுமே இல்லை கர்மயோகம் செஞ்சுட்டு தனிமையாக ஒருத்தே இருந்தேன்னா அவனுக்கு அது மாதிரி சந்தோஷம் எதுவும் இல்லை ஜெயிலில் அதுக்காகத்தானே கடுங்காவல் தண்டனை என்ன கடுங்காவல் தண்டனை அவன் கூட பேசக்கூடாது தனியாக ஒரு முளை ஒரு பூட்டிடுவாங்க சாதாரண தண்டனைன்னா எல்லோரும் கூட சேர்ந்தேன் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்பான் தனிமைங்கிறது அவ்வளோ கஷ்டம் ஆனால் கர்மயோகம் செஞ்சு முடிச்சவனுக்கு தனிமையாக இருக்க முடியும் தனிமை அவனுக்கு சாதனை மற்றவனுக்கு தனிமை அவனுக்கு தண்டனை அப்படிங்கிறார் அதனால் அது வரைக்கும் நாம் இதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் கர்மயோகத்தை முறையாக கர்மயோகம் செஞ்சிட்டோம்னு சொன்னால் கடமையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிரிஞ்சு அழகாக இந்த தத்துவத்துக்கு வந்துடலாம் அப்படிங்கிறார் இந்த கர்மயோகத்தை முறையாக செஞ்சால் என்ன பலனு ஒருத்த என்ன சொல்கிறாருங்கன்னா இதெல்லாம் பழகி நல்ல மனப்போக்கம் வந்துருச்சுன்னு சொன்னால் நம்மளை ஏரியாமல் நம்மகிட்டிருக்க சில கெட்ட வாசனைகள்லாம் போயிருமா ஒரு செயின் ஸ்மோக்கர் ஒருத்தர் சொன்னார் என்ன சிகரெட்டு விட்டீங்களா நான் சிகரெட்டை விடவே இல்லை அது என்னை விட்டுப்பட்டு ஓடி போயிடுச்சு அப்படின்னார் நான் சிகரெட்டை விடலை அதுவாக ஓடி போயிடுச்சுன்னார் எனக்கு இயல்பாக போயிடும் சின்மயானந்தர் அவருடைய குருநாதர் சிவானந்தர்கிட்ட முத முதல்ல பார்க்கும்போது இவர் பத்திரிகை ஆசிரியர் பேட்டி எடுக்கிறார் சிகரெட்டை வச்சு பற்ற வச்சு முகையை ஊதிக்கிட்டே பேட்டி எடுக்கிறார் எல்லாரும் ஒரு மாறியை பார்க்குறாங்க சிவானந்தர் பெஷாம இருங்கன்றார் அவர் எவ்வளோ பெரிய மகானாக வந்தார் இந்த வாழ்க்கைக்கு வந்த உடனே எப்படி மாறிட்டார் பார்த்திங்கல்ல குரு முன்னாடி சிகரெட்டை குடிச்சு பேட்டி எடுத்தவர் அப்போ சின்மயானந்தருடைய சிஷியரும் அந்த தயானந்த சாமிஜி அவர்கிட்ட படித்தவரும் தத்வான சுவாமிஜி எல்லாம் பரமாரத்தானந்தான் ஓங்காரணசாமி குருபரானந்தான் எல்லாம் அவருடைய பரம்பரை தான் இப்படி இருந்திருக்காங்க பாருங்கள் அதனால் சில வாசனைகள் நம்ம விட்டு அதுவாக போயிரும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த யோகா கூட நீங்கள் நல்லா பண்ணி பாருங்கள் சில பழக்கம் நம்மளே ஏரியாவும் போயிடும் யோகாசனமெல்லாம் பண்ணோம்னாலே சில பழக்கங்கள்லாம் போயிடும் பிறகு மூணாவது சுயமுயற்சி மிக மிக முக்கியம் இந்த தியானத்துக்கு சுயமுயற்சி ரொம்ப முக்கியம் ஏன்னு சொன்னால் இப்போ இங்கே வகுப்புக்கு வரணும் வர்றதுக்கு பல பேருடைய தேவை இருக்குது முதல்ல பெண்களாக இருந்தால் வீட்டுக்காரர்களுடைய பெர்மிஷன் வாங்கணும் ஆண்களாக இருந்தால் மனைவி பெர்மிஷன் வாங்கினேன் அங்கேயே ரகல ஆரம்பிச்சிடும் வீட்டிலையே போகணும் இருக்கா ஒத்துழைப்பு தேவை இருக்கு இங்கே வந்தாச்சு உட்காந்தாச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் காதில் வாங்குறது வாங்காது யார் தியானம் பண்ணுறது வரைக்கும் மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு தேவை இருக்கும் தியானத்தில் உட்காந்தாச்சுன்னு யார் முயற்சி வேணும் நம்ம முயற்சி வேணும் இதில் சுய முயற்சி மிக மிக முக்கியங்கிறார் இதுக்கு யாரும் உதவ முடியாது தானே தனக்கு நண்பன் தானே தனக்கு பகைவன்கிறார் தியானத்தில் அதாவது உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி மற்றவங்க உதவியெல்லாம் தேவைதான் சமைக்கிற ஒருத்தர் இருக்கலாம் தட்டை கழிவு ஒருத்தர் வைக்கலாம் சாப்பாடு போடலாம் சாப்பிட்றது நம்ம அதை கூட ஒருத்தர் ஊட்டி விட்டலாம் முழுங்கிறது யார் இருக்கு அவர் முழுங்க முடியுமா நம்ம தான் முழுங்க முடியும் அதே மாதிரி தூங்குறதுக்கும் கூட பாருங்கள் தூங்கிறதுக்கு எல்லா வருஷமும் செட் பண்ணலாம் பெட்ரூமு ஏசி மெத்தை எல்லாம் ரெடி பண்ணிடலாம் தூங்கிறது யார் கையில் இருக்கு என்னைய தூங்க வைக்க இன்னொரு ஆள முடியுமா அது என் மனசை பொறுத்தது இங்கே என் முயற்சி தான் இங்கே தேவை அந்த மாதிரி தியானத்துக்கு நம்மளுடைய சுய முயற்சி மிக மிக முக்கியம் பிறகு தன்னம்பிக்கை அதாவது தியானம் வந்து உடனே ஒரு நாள் உட்காந்தோன்னு அப்படியே கான்சன்ட்ரேஷன் ஆகிடாது தன்னம்பிக்கை வேணும் எனக்கு எனாலும் சிறரை பண்ணி பார்ப்பமே இப்போ என்ன குறைஞ்சி போச்சு அப்படி எனக்கு உறுதி அடைஞ்சிடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வேணும் அந்த நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் தியானம் பண்ண முடியாது மனத்தளர்வோ குற்ற கூடாது எங்கே நான் உட்காந்தால் ஒரு நிமிஷம் கூட கான்சன்ட்ரேஷன் ஆக மாட்டேது பத்து நிமிஷம் உட்காந்தால் ஒரு அரை செகண்ட் வேணால் அந்த நாமத்தில் ஞாபகம் போயிருக்கும் மிச்ச பூரா வெளி சிந்தனை தப்பே இல்லை நம்பிக்கை வேணும் இன்னைக்கு இப்படி இருக்குது ஒரு நாளைக்கு நிச்சயத்தை அடைந்தே ஆவேன் அப்படிங்கணும் விஸ்வாமித்தரில் எத்தனைடோ வீழ்ச்சி அடைகிறாரு திருப்பி வந்துடுலையா ஒரு குழந்தை வந்து கீழே நடக்குது விழுந்துக்கிட்டே இருக்குது நான் இப்போ விழுந்துட்டே எந்திரிக்க முடியாது நினச்சா எந்திரிக்க முடியுமா அதனால் என்னன்னு சொன்னீங்கன்னா அந்த நம்பிக்கை வேணும் வால்மீகி எவ்வளோ பெரிய திருட முனிவராக இல்லையா நம்பிக்கையோடு இருந்தோம் சொன்னால் இந்த தியானத்தில் வெற்றி பெறலாம் இதெல்லாம் சுய முயற்சி வேணும் நம்பிக்கை வேணும் தியானத்துக்கு பிறகு சமத்துவம் அளவுடன் அனைத்திலும் இருத்தல் ரொம்ப ஃபுல்லாக காலையில் பொங்கல் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டிங்க வந்து உட்காந்திங்கன்னா கிளாஸ்லேயே தூக்காந்தே வரும் அதுக்கு பேரே சிலிப்பிங் டோஸ்னு பேர் பொங்கலுக்கு கரெக்டாக சாப்பிட்டு வந்தால் கிளாஸ் தியானத்தில் உட்காரல தியானத்தில் ரொம்ப ரொம்ப பசியாக இருந்துச்சுன்னு வச்சுங்க வயிற்றா கிலோ தியானம் ஞாபகம் பண்ண முடியாது கொஞ்சம் இருக்கணும் இல்லாமல் இருக்கக்கூடாது பொதுவாக வாழ்க்கையிலையே சாப்பிட்றதே அறப்பங்கு திட உணவு கால் பங்கு உணவு கால் பங்கு இருக்கணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இதில் சொல்கிறாரு ரொம்ப அதிகமாக சாப்பிட்றவனுக்கும் தியானம் கை சாப்பிடாமே பட்னி இருக்கவனுக்கும் கை தூங்கிக்கிட்டே இருக்கவனுக்கும் தியானம் பண்ண முடியாது தூங்காமே இருக்கவனுக்கும் தியானம் பண்ண முடியாது எப்போ பார்த்தாலும் டென்ஷனாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவனுக்கும் தியானம் கை கூடாது வேலையே செய்யாமல் சோம்பேறித்தனமாக இருக்கவனுக்கும் தியானம் கை கூடாது எல்லாத்திலையும் அளவோடு இருக்க வேண்டும் புத்தர் இருந்தார் உண்ணாவிரதர் இருந்தார் சாப்பிடாமல் இருந்து எலும்பு மாதிரி ஆயிடுச்சான் உடல் ஆரோக்கியம் போயிடுச்சு அப்புறம் எங்கே சாதனை பண்ணுறது ஒரு வீணையை ஒரு ஆட்டடைன்னு ஒரு பாட்டு படிச்சுட்டு போனால் வீணையினுடைய நரம்பு வந்து ரொம்ப டைட் வச்சா போயிடும் லூஸாக இருந்தால் சவுண்டே வராது அளவாக இருக்கணும்னு அதை பார்த்தப்பறம் அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சாராம் அளவாக இருக்கணும் இதெல்லாம் எப்படின்னா பகிரங்க சாதனை தியானம் பண்ணுவதற்கு முன்னாடி நம்ம கடைப்பிடிக்கணும் ரொம்ப காலையிலேருந்து அப்படியே டென்ஷனாக வேலை செஞ்சு அசந்து தூங்கிட்டாங்க காலையில் எந்திரிக்கவே முடியாது அந்த ஒர்க்கும் கூட அளவு தான் ஒரு அளவு இருந்தால் தியானம் சரியாக கைகூடும்பாங்க சாப்பாட்டில் ரொம்ப முக்கியம் பரமார்த்தானந்த சில சாமிகள் என்ன சொல்லுவாங்கன்னா சாதத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது சாப்பிட்டு சாப்பிட்ணு சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்போ ஒம்ப என்ன பண்ணுறது வச்சு அவங்க என்ன ஒன்று நாங்கள் நல்லா சாப்பிட்ணும் நல்லா சேர்த்து சேர்த்து வைக்கிறது திருப்பி உள்ளே கொட்டுறது அது என்ன ஆகும் சொன்னார் அவர் வச்சுட்டு எழுந்திரிச்சார் சொன்னார் வேணான்னார் ரெண்டுடம் வேணான்னாரு மீறி வச்சிட்டாங்க சாப்பிட எழுந்திரிச்சிட்டார் என்ன வேஸ்ட் பண்ணுறீங்க அதை வேஸ்ட் பண்ணலாம் இது வேஸ்ட் ஆகிரும்னார் எந்த வேஸ்ட்டு முக்கியம்னார் அந்த இதுக்காகத்தான் அது அதுக்காக நான் கிடையாது இதை வேஸ்ட் அதாவது வேணான்னு முதல்ல சொல்கிறார் மீறி வச்சால் எந்திரிச்சா வேணும் அவ்வளோதான் அது வேஸ்ட்டான அப்புறம் இது வேஸ்ட்டாக இடக்கூடாது அப்படி எந்திரிக்க தெரியணும் இன்னும் பசி இருக்குது ஒரு ரெண்டு இட்லி சாப்பிடலாம் போது எந்திரிச்சிடணும் ரொம்ப டேஸ்டாக ரெண்டுக்குன்னா நாளாக வாங்கிடுவோம் நம்ம அப்புறம் எந்த காரியம் பார்க்க முடியாது அளவாக இருந்தால் தான் செய்ய முடியும்னு சொல்கிறார் அதனால் எதாக இருக்கட்டும் போகமாக எந்த விஷயமாக சமநிலையில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் பண்ண முடியும் இல்லாட்டி பண்ண முடியாதுங்கிறார் போகத்தை ரொம்ப கவனம் போயிடுச்சின்னு சொன்னால் இந்த விஷயத்தை வர முடியாது போக இருக்கலாம் தப்பு இல்லை போகம் அனுபவிக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை எல்லாத்துலேயும் ஒரு அளவு இருக்கணும் ஒரு வேத பாட சிலையில் பன்னெண்டு பேர் படிக்கிறாங்க படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பன்னெண்டு வருஷம் படிச்சுட்டான் ஒரு பையன் வந்து என்ன சொல்கிறான் அன்றைக்கி இன்னைக்கு சாப்பாட்டில் ஒரு விளக்கண்ண வாட வருதுங்கிறான் குரு இன்னையும் உனக்கு இந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நீ போய் திருமணம் முடிச்சு குடும்ப வாழ்க்கை வாழுங்கிறார் என்னென்னா பன்னெண்டு வருஷமாக விளக்கெண்ணை ஊற்றிக்கிட்டே இருந்திருக்காரு அவனுக்கு அது வரைக்கும் வாசனை தெரியலை அன்னைக்கு வாசனை தெரிஞ்சிருச்சு அப்போது உனக்கு போகத்தில் ஆர்வ ரொம்ப வந்துருச்சு நீ படிப்பு முடிஞ்சு போச்சு நீ கிளம்புவோ அப்படின்ட்டாரான் அது மாதிரி ரொம்ப போகம் இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் தியானம் கைகூடாது இதெல்லாம் பகிரங்க சாதனைன்னு பேர் அதாவது தியானம் செய்யும் நேரம் தவிர மற்ற நேரங்களில் நாம் கடைப்பிடிக்க வேண்டிய சாதனைகளுக்கு பேர் பகிரங்க சாதனை இதில் முதல் விஷயம் மனதில் ஆழமாக பதியும் விஷயங்களில் ஈடுபடக்கூடாது சண்டை சொன்னேன் பார்த்திங்களா அந்த மாதிரி ரொம்ப ஆழமாக பதி பதிஞ்சிருச்சுன்னா கடவுள் விஷயம் பதியலாம் உலக விஷயங்கள் மிக மிக ஆழமாக பதியும் விஷயங்கள் வரக்கூடாது நம்மளுக்கு இருக்கக்கூடாது தவிர்க்கணை பிறகு கர்மயோக வாழ்க்கை வாழ வேண்டும் அது மூணாவது அத்தியாயம் நாலாவது அதிகத்திலையும் சொல்லியிருக்கார் ரெண்டாவது அத்தியாயத்திலையும் சொல்லியிருக்காரு இங்கே முறிப்பாக சங்கல்பம் இல்லாமல் செயல் செய்ய வேண்டும் பலனை நினைத்து கொண்டே செயல் செய்யக்கூடாது சுயமுயற்சி கட்டாயம் வேண்டும் தாந்தே முயற்சி பண்ணணும் தன்னம்பிக்கை கட்டாயம் வேண்டும் பிறகு உணவு உறக்கம் செயல் அனைத்திலும் சமமாக இருக்க வேண்டும் அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது இல்லாமலும் இருக்கக்கூடாது சமமாக இருக்க வேண்டும் இது தியானம் செய்யும் நேரம் தவிர மிற நேரங்களில் கடைபிடிக்க வேண்டிய சாதனைகள் இதற்கு பெயர் பகிரங்க சாதனை அடுத்து அந்தரங்க சாதனை முகவரையாக கருத்து பார்த்தோம் பகிரங்க சாதனை பார்த்தோம் தியானம் செய்வதற்கு முன்பு வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் அதெல்லாம் பார்த்து முடிச்சோம் அதுக்கு பேர் பகிரங்க சாதனை இனி அந்தரங்க சாதனை அந்தரங்க சாதனைனால் நம்ம தியானம் பண்ணால் உட்கார போகிறோம் அந்த நேரத்தில் செய்கிற சாதனை தியானத்தில் உட்கார்ந்த பிறகு செய்கிற சாதனை சொரூபம் தியானத்தினுடைய சொரூபம் அது தியானம் பண்ணுறது ரெடி பண்ணுற பாருங்கள் உட்கார்றதுக்கு ரெடி பண்ணி உட்காந்து அந்த மனசை கொண்டு போகிறது வரைக்கும் உள்ள சாதனைக்கு பேர் அந்தரங்க சாதனை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் செய்கிற சாதனை இது வாழ்நாள் முழுவதும் செய்கிற சாதனை பயிரங்க சாதனை இதில் மொத்தம் எட்டு விஷயங்கள் இருக்குது என்னென்னு சொன்னால் இடம் எந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுறது காலம் டைம் எப்போ ஆசனம் கீழே விரித்து உட்கார ஆசனம் பற்றி திசை எந்த பக்கம் திரும்பி சரீரம் இந்த உடம்பை எப்படி வச்சுக்கிறனும் மூச்சு காற்றை எப்படி வச்சுக்கிறனும் மனசை எப்படி வச்சுக்கிறனும் புத்தி எப்படி வச்சுக்கிறணும் இப்படி எட்டு விஷயம் இருக்குது இடம் காலம் ஆசனம் திசை சரீரம் பிராணன் மனம் புத்தி இடம் எப்படின்னா எந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி இடையூறு இல்லாத இடம் யாரும் பார்க்காத இடம் பயம் கொடுக்காத இடம் தனிமையான இடம் தூய்மையான இடம் இறை சிந்தனையை தூண்டும் இடம் இடையூறு இல்லாமல் இருக்கணும் தனிமையாக இருக்கணும் பயம் இருக்கக்கூடாது இறை சிந்தனையை தூண்டுறதாக இருக்கணும் சுத்தமான இடமாவும் இருக்கணும் இதுக்கெல்லாம் எங்கே போகிறது வனத்தில் போய் பண்ணலாமா அப்படியே நம்ம பூமியில் ஒன்றுமே காணாமே அப்படின்னு நினைக்கலாம் வனத்தில் போய் பண்ணலாமா இல்லை சுடுகாட்டில் போய் பண்ணுறதெல்லாம் உண்டு ஏன்னா அங்கேதான் மயான அமைதினு சொல்லுவோம் அங்கே போய் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம் ஆனால் பாம்பு வந்துடுமோ பேய் வந்துடுமோன்னு பயப்படக்கூடாது பயன்தான் அங்கே பண்ணி பிரயோஜனம் இல்லை பயம் இருக்கக்கூடாது யாராவது வந்து நம்ம இடைஞ்சல் பண்ணிடுவாங்களோ டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்களோ ஒரு பயம் இருந்தால் அந்த இடத்துல பண்ணக்கூடாது பயம் இல்லாத இடமாக இருக்கணும் தனிமையாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் இடஞ்சல் இல்லாத இடமாக இருக்கணும் சுத்தமான இடமா இருக்கணும் இப்போ தனிமையான இடத்துக்கு அப்போ எங்கே தான் போகிறது எங்கே பார்த்தாலும் ஆள் வீட்டில் போனாலும் பேர் இருக்கத்தானே செய்கிறாங்கன்னா வீட்டிலையே தியானம் பண்ணலாம் டிவி இல்லாத ரூம் இருந்தால் அது தனிமையான இடம் ஏன்னா வீட்டில் எப்போயுமே டிவி ஓடிக்கிட்டே இருக்கும் டிவி இல்லாத ரூம் ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுங்க அது தனிமையான இடம் அதுவே தனியான இடம் அங்கே உட்காந்து தியானம் பண்ணலாம் பிறகு ஆரம்பத்தில் பழகுறம்போது சேர்ந்து பழகலாம் சேர்ந்து தியானம் பண்ணலாம் தப்பு இல்லை ஆனால் பழகின பிறகு சொல்லித்தர்றாங்க ஒரு குரு சொல்லித்தரா ஐம்பது பேர் வருஷம் சொல்லித்தருவார் அப்போ பழகலாம் பிறகு நாம் தனிமையிலேயே உட்காந்து பழகணும் தியானம் ஒன்று மட்டும் தனிமையில் பழகணும் ஏன்னு சொன்னால் இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து போய் டெய்லி நாலு பேர் சேர்ந்து உட்காடுறோம் என்ன பண்ணுவார் அவர் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பத்து நிமிஷம் பாதிஞ்சு நிமிஷம் பலம் முடிவு பண்ணியிருப்போம் இவர் பண்ணிக்கிட்டே இருப்போம் அவன் எந்திரிச்சு போயிட்டாரா அவர் உட்காந்துருக்காரா அப்படிங்கிற புத்தி வரும் இல்லை நம்ம ரொம்ப நேரம் பண்ணிட்டோமா இல்லை நம்ம கம்மியாக பண்ணியிருக்கோமா அவர் வெயிட் பண்ணுறாரா இப்படியெல்லாம் புத்தி வந்துடும் அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா தனியாகத்தான் உட்காந்து தியானம் பண்ணுறாங்க மௌன விரதத்துக்கு அதே மாதிரிதான் நாலு பேர் சேர்ந்து இதெல்லாம் மௌன விரதம் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது தனியாக ரூமில் உட்காந்து மௌன விரதம் இருக்கலாம் ஒரு இடத்துல ஒரு இடத்துல வந்து நாலு பேர் மௌன வரதம் இருந்தாங்களாம் ஒருத்தர் ரெண்டாம் மணி இருக்கிறார் ஏதோ ஒருத்தர் வரும்போது சைகையிலே காமிச்சிருக்கார் அப்படி இப்படி இப்படி சொல்லியிருக்கார் உடனே ஏ நம்ம மௌனவரத தெரியுமா அப்படின்ட்டாருன்னு ஒருத்தர் ஆ சைகையில் தான் நான் காமிச்சேங்கிறார் அவர் அந்த சைகையில் காமிச்சவர் மூணாவது என்ன சார் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டீங்கிறார் மூணாவது என்ன சொல்கிறாரு நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டீங்க நாலாவது என்ன பண்ணுறாரு நான் ஒருத்தர் தான் என்னாச்சு மௌனவர் தான் அவுட் ஆகிப்போச்சு தியானத்தில் அப்படி அந்த சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால் தனிமையில் உட்காந்து தியானம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க யாரும் பார்க்காத இடம் பெஸ்ட்டு ஏன்னா பார்த்தாங்கன்னா நம்மளை பார்க்குறாங்களா இப்போ கோயிலே உட்காந்துருக்கோம் அங்கே ஒரு தனியாக பார்க்காத இடம்லாம் கோயில் பெரிய கோயில்களில் இருக்கும் இல்லாட்டி போகிறவங்க நம்மளை பார்த்துக்கிட்டே போவாங்க என்னவர் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்ப்பாங்களோ செய்வாங்களோ தெரிஞ்சவங்க வந்துடுவாங்களோ அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் ஓடும் சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா பார்க்கணும்ங்கிறதுக்காக தியானம் பண்ணுவாங்க பெருமைக்கு அதாவது பத்து பேர் பார்த்து அவர் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லணும் அதுக்காக தியானம் பண்ணுறவங்கள சில பேர் உண்டு அப்படி தியானம் பண்ணக்கூடாது ராமகிருஷ்ணன் பரமம்சர் அறையில் ஒருத்தர் வந்து ஒரு ஆணியில் மான் தோல் துஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு ஒருத்தர் வந்து கேட்டாராம் இது என்ன மான் தோல் அப்படின்னு கேட்டுருக்காரு நீங்கள் இது என்ன மான் என்கிட்ட கேட்கணும் நான் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் வருவார் அந்த தோலை எடுத்து போட்டு தியானம் பண்ணுவார் எடுத்துகிட்டு தொங்க விட்டு போயிடுவார் நான் சொல்லணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார் அதுக்காக இங்கே தொங்க விட்டு போயிருக்கார் எப்படி பாரு அவருக்கு அது எல்லாேருக்கும் தெரியணும் நான் மாந்தோர்ல உட்காந்து தியானம் பண்ணுறேன்னு சொல்லி அதுக்காக அவர் இங்கே தானியடித்து தொங்க விட்ருக்காருன்னு சொன்னார் இதெல்லாம் வந்து தியானத்தில் தனிமை தான் ரொம்ப முக்கியம் பிறகு தூய்மையான இடம் ரொம்ப முக்கியம் சரி சித்பவானந்தர் சொல்வார் எப்போயுமே கிச்சனு பாத்ரூமு பூஜாரூம் மூணுமே அவ்வளோ சுத்தமாக இருக்கணுமா ஏதாலும் மாற்றிக்கிறோம் அவ்வளோ சுத்தமாக இருக்கணும் அப்போ கிச்சன் சுத்தமாக தானே இருக்குது அங்கே உட்காந்து தியானம் பண்ணலாம்னா அங்கே போனால் சமயம் ஞாபகம் சாப்பாடு ஞாபகம்தான் வருமா அதனால் கிச்சனில் உட்காந்து பண்ணக்கூடாதுங்கிறாங்க காலில் உட்காந்து பண்ணலாம்னா ஹால் சுத்தமாக இருக்கலாம் அங்கே டிவியெல்லாம் இருக்கும் டிவி பார்த்த ஞாபகம்தான் வருமா தியானத்தில் சரி பெட்ரூம் சுத்தமாக இருக்குன்னா அங்கே தூங்குற ஞாபகம் வந்துடுமா தூக்கம்தே வருமா அதனால் பொதுவாக பூஜை ரூமு இல்லை பூஜை ரூமே இல்லை தனியாக ஒரு ச ஒரு சாமி படம் வச்சுருக்கோம் ஒரு மாட்டி ஒரு இடத்துல ஊது வித்தியெல்லாம் உறுத்தி வச்சு அதுக்கு முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணலான்னு சொல்கிறாங்க அதாவது பகவத் சிந்தனையை தூண்டும் இடத்தில் உட்காந்து தியானம் பண்ணணும் அப்படிங்கிறார் ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாம் ஏற்றி வச்சு கொஞ்சம் அப்படியே அந்த வாசனைகள்லாம் அந்த ஒரு அந்த ஒரு சூழலை உருவாக்கணும் மனசில் இப்படி தியானம் பண்ணணும் இது இடம் பிறகு காலம் டைம் பகவான் வந்து எந்த நேரத்தில் தியானம் பண்ணணும் இந்த அத்தியாயத்தில் சொல்லலை ஆனால் இடைவிடாதுங்கிறார் தொடர்ச்சியாகங்கிறார் தினந்தோறும் டைம் வந்து எந்த நேரத்தில் தியானம் பண்ணுறதுங்கிறது அவர் கடவுள் பகவான் சொல்லலை என்ன சொல்கிறார்னு சொன்னால் பொதுவாக தொடர்ந்துன்னு சொல்கிறார் நாம் பார்க்க போகிறோம் என்னன்னு சொல்லி அதாவது ஞானம் அடைஞ்ச பிறகு பண்ணுற தியானத்துக்கு கால நியதி கிடையாது நீங்கள் எந்த டயத்தில் வந்தாலும் பண்ணலாம் எப்போ வேணாலும் பண்ணலாம் பஸ்ஸில் காரில் எதில் வேணாலும் பண்ணலாம் ஞானம் அடைவதற்கு முன்னாடி பொதுவாக அதிகாலை நேரம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி பண்ணணும் அது வந்து யாருக்கு இடம் செல்கிறது வீட்லேயே ஒரு சின்ன ரூம் தான் நாலு பேர் இருக்காங்க அந்த ரூமில் வசதி இல்லை அந்த ரூமில் படுத்திருக்கிறோம் என்ன பண்ண முடியும் அங்கே ஒரு சாயம் படம் வச்சுருக்கோம் அது முன்னாடி உட்காந்து தனியாக அஞ்சு ஆறு மணி மாதிரி எந்திரிக்க மாட்டாங்க அவங்கெல்லாம் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி பண்ணியாச்சுனாலே அது தனியான இடம்தான் அந்த டயத்தில் பண்ணலாம் பிறகு எப்பேன்னு சொல்லும் பொழுது நாமுக்கு எப்படி சாப்பாடு முக்கியமோ தினந்தோறும் அது மாதிரி தியானம்ங்கிறது பழக ஆரம்பித்தாச்சுன்னா அதுக்கு கொஞ்சமாவது டைம் கொடுத்து தினசரி சாகும் வரைங்கிறார் ஞானத்துக்கு முன்னும் சரி ஞானத்துக்கு பின்னும் சரிங்கிறார் இப்போ சின்ன குழந்தைகளை வந்து குழந்தை பழு தொலக்க பழகுறதில்ல பிறகு பழு தொலக்கிறதெல்லாம் பழகியாச்சு சொல்லிக் கொடுத்த பிறகு நான் நாள் வளைக்கிட்டேன் போதும் இப்பாட்டும்மா இல்லை ஒரு மாதம் பழம் இம்பார்ட்ட முடியுமா கடைசி வரைக்கும் பல பழகும் குளிக்கிறது எப்படி அதே மாதிரி தானே டெய்லி குளிக்கிறது மாதிரி மனசை சுத்தப்படுத்துவதற்கு தினந்தோறும் தியானம் பண்ணணும் இங்கே தொடர்ந்து வரணுங்கிறார் தொடர்ந்துனா வாரம் ஒரு நாள் அப்படி தொடர்ந்து சில பேர் இந்த ஜாய் பசந்தெலாம் போவாங்க வாரத்துக்கிழமை நியாயத்துக்கிழமை இருக்கும் அந்த பசந்தில் அங்கே கொஞ்சம் தியானம் சொல்லித்தராங்கன்னு வச்சுக்கங்களேன் அன்னைக்கு மட்டும் பண்ணிட்டு வந்துடுவார் அதுபோல் ஆறு நாள் சும்மா இருப்பார் சில பேர் மாதம் ஒரு நாள் ஏதோ ஒரு கிளாஸ் தியான கிளாஸ்லேயே அட்டன் வர்றது அப்படி வருஷம் தோறும் பண்ணால் பிரயோஜனம் இல்லை இனந்தோறும் நாள்தோறும் இது பண்ணியே ஆகணுங்கிறார் ஒருத்தர் சொன்னாரான் வாக்கிங் போகும்பொழுது டாக்டர்கிட்ட கேட்டிருக்காரு வாக்கிங் போங்கன்ருக்கார் நான் இருபது வருஷமாக வாக்கிங் போய்கிட்டுதே இருக்கேன் எனக்கு ஒன்றுமே ஒரு ப்ர ஒரு இது சரியாக விலையின் நேரம் இருபது வருஷம் வாக்கி ஆமாம் மாதத்துக்கு ஒரு நாள் போங்க அப்படி இருபது வருஷம் போய்கிட்டு இருக்கேன் நேரம் இது என்ன பிரயோஜனம் மாதம் ஒரு நாள் வாக்கிங் போகிறான் அப்படி இருபது வருஷம் தொடர்ச்சியாக போனால் ஒரு பிரயோஜனம் இல்லை இப்போ அது மாதிரி மாதம் ஒரு நாள் தியானம் பண்ணுறேன் அப்படியும் பத்து வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை தினந்தோறும் தியானம் பண்ண வேண்டும் இது காலம் அதிகாலை நேரம் உகந்தது அதே மாதிரி சாயந்தரம் நேரம் சொல்லுவாங்க சாயந்தரம் அந்த சு அந்தி பொழுதுல தியானம் பண்ணலான்னு சொல்லுவாங்க பொதுவாக அதிகாலை நேரம் உகந்த நேரம் பிறகு ஆசனம் மூணாவது இந்த ஆசனம் விரிக்கிற ஆசனம் இருக்குது பார்த்தீங்களா இதில் நிறைய குழப்பம் புளித்தோரில் உட்காரலாமா மான் தோறில் உட்காரலாம் இப்போ எல்லாம் உட்காந்து அரஸ்மெண்ட் போயிடும் என்ன அதெல்லாம் வச்சிக்கிற கூடாது இப்போ அதாவது ரொம்ப உயரமான இடத்துல உட்காரக்கூடாது பள்ளத்துக்குள்ளே உட்காரக்கூடாது சாதாரணமாக இருக்கணும் அந்த ஆசனம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா ரொம்ப பஞ்சு மெத்தையில் உட்காரக்கூடாது மெத்தையில் உட்காந்தா ஸ்ட்ராங்காக அப்படி உட்கார முடியாது அப்படியே ஆடிகிட்டே தான் இருப்போம் அந்த மிரு மிருதுவாக சரி ரொம்ப கரடு முரடானது கல்லுலையோ வெறுந்தரலையோ கால் அழுத்தும் அதுவும் இருக்கக்கூடாது இப்போ பெட்ஷீட்லாம் மடித்து போட்டுக்கலாம் இல்லை ஒரு திக்கான கெட்டியான துணி அதில் போட்டு உக்காந்தோம்னா ஸ்திரமாக உக்காரணும் அந்த ஆசனம் அப்படிதான் இருக்கணும் சில பேர் இந்த சித்திகள் மான் தோலில் போனால் இந்த சித்தி கிடைக்கும் புளித்தோலில் போனால் இந்த சித்தி கிடைக்கும்னா சில சொல்கிறதுலாம் உண்டு நம்மளுக்கு இப்போ அதெல்லாம் தேவையில்லை நம்ம கால் வலிக்கக்கூடாது அதே நேரத்தில் ஸ்திரமாக உட்காரணும் அப்படிப்பட்ட ஆசனம் உட்காரணும் தியானம் பண்ணணுங்கிறார் இந்த அஷ்டமா சித்திக்கிற அதை பயன்படுன்னு சொல்லுவாங்க பிறகு திசை சொல்கிறார் எந்த திசையை நோக்கி தியானம் பண்ணுறது சொல்கிறோம்ல சாமி வந்து இந்த சாமியை கலக்க பார்த்து வைக்கிறதா ஃபோட்டோ வீட்டிலே பிரச்சனை வரும் குழப்பம் வந்து இந்த ஃபோட்டோவை கிளக்க வைக்கிறதா வடக்க பார்த்து வைக்கிறதா தெக்க பார்த்து வைக்கிறதா ஒரு சம்பிரதாயம் இருக்குது பொதுவாக கிழக்க வடக்கை பார்த்து வைக்கணும்னு சொல்லுவாங்க சில இடத்துல அப்படி வாய்ப்பு விளையாடி எந்த பக்கமாக வச்சுக்கலாம் தப்பே இல்லை இங்கே வந்து பகவான் வந்து எந்த திசையும் பாராமல் தியானம் செய்யணும்னு சொல்கிறாரே ஒழிய நீ வடக்கை பார்த்து உட்காந்து தியானம் பண்ணு மேற்கு பார்த்து உட்காந்து தியானம் பண்ணுன்னு சொல்லலை இப்போ சில மடங்களில் பார்த்தீங்கன்னா மேற்க பார்த்து ஃபோட்டோ இருக்கும் அதில் அந்த பக்கம் இந்த பக்கம் உட்காறாங்கன்னு வச்சுங்க எப்படி உட்காருவாங்க ஒருத்தர் தெக்க பார்த்து உட்காந்துருப்பார் ஒருத்தர் வடக்கு பார்த்து உட்காந்துருப்பார் கண்ணை முன்னப்பறம் திசையை பார்ப்போமா தியானம் அனுப்பு தரம் தான் பார்க்க போகிறோம் கண்ணம் மூடிக்கு உட்காந்துருவோம் அப்போ அங்கே இங்கே பகவான் சொல்கிறார் நீ கண்ணை மூடிந்து எந்த திசையும் பாராமல் தியானம் பண்ணுங்கிறார் அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால் பொதுவாக திசையை பார்க்கக்கூடாது திசைக்கு ரொம்ப முக்கியத்துவம் இல்லை பொதுவாக சொல்கிறது வடக்கை பார்த்து உக்காந்துக்க இல்லை கிழக்கை பார்த்து உட்காந்துக்கன்னு பொதுவாக சொல்லுவாங்க இது இயல்பாக ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய பழக்கம் ஒரு கோயிலுக்கு முன்னாடி இப்போ இந்த இருக்குது அந்த விநாயகருக்கு முன்னாடி தியானம் பண்ணுறோம் ரெண்டு பக்கம் வரிசையாக உட்காந்து எப்படி பண்ணுவோம் ஒருத்தர் தெக்க பார்த்து ஒருத்தர் மேற்கு பார்த்து உட்கா வடக்க பார்த்து உட்காரணும் அதேமாதிரி இங்கே உட்காந்தா அப்படி பண்ண முடியும் ஒருத்தர் கிழக்க பார்த்து ஒருத்தர் மேற்க பார்த்து உட்கார முடியும் அந்த சூழலை பொறுத்து இருக்குது எந்த திசையும் பாராமல் அப்படிங்கிறார் ஒரு சரீரம் எப்படி இருக்குன்னு சொன்னால் அதாவது எப்படி உட்காந்தால் ரொம்ப நேரம் கால்வழிக்காமல் உட்கார முடியுமோ அப்படி உட்காரணும் சுகாசனம் அர்த்த பத்மாசனம் இல்லாட்டி பத்மாசனம் இப்படிலாம் இருக்குது எடுத்த எடுப்புலேயே ஒரு அறுபது வயசுக்கு மேலே தியானம் பண்ண போகிறேன்னு சொல்லி பத்மாசனம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த காலை எடுத்து விடுறதுக்கு ஒராளை கூப்பிடணும் இல்லாட்டி காலை எடுக்க முடியாது கால் மாட்டிக்கிறோம் ஒரு யோகா பயிற்சியில் பத்மாசனம் பண்ணி பழகிருந்தால் தியானத்தில் பத்மாசனம் பண்ணலாம் எடுத்த எடுப்புலேயே தியானம் பண்ணணும் பத்மாசனம் உட்காந்திங்கன்னா காலும் வலிக்கும் எடுக்கவும் முடியாது எது சுகமாக இருக்கோ அப்படி உட்காந்துருக்கணும் ரொம்ப நேரம் உட்கார முடியாதான் இருக்கணும் அதே மாதிரி கழுத்து தலை இதில் நேரம் அப்படி நிமிர்ந்து உட்காரணும் சரீரம் இப்படி நேராக இருக்கணும்னு சொல்கிறார் பிற கண்ணை வந்து மூக்கு நுனியை பார்க்குறது மாதிரி இருக்கணும் மூக்கு நுனியை பார்க்கக்கூடாது உட்கார போது நுனியை பார்க்குற மாதிரி கண்ணை மூடிக்கிறணும் அரைக்க அப்படியே லேசாக முக்கால் வாசி மூணு மாதிரி இருக்கும் அதுக்கு பிறகு மூக்கு நுனியை மரம் மூக்கு நுனியை நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது மூக்கு நுனியை பார்ப்பது போல் அமரணுங்கிறாரு தலை கழுத்து முதுகு நேர்கோட்டில் இருக்கணும் பிறகு வந்து ஆசனை வந்து மட சம் போட்டு உட்காடுறது கால் வலிக்காமல் இருக்கிற மாதிரி இருக்கணும் சில பேர் என்ன பண்ணலாம் படுத்து அப்போ சிங்க கால் வலிக்காமல் இருந்தால் சுகமான ஆசனம்னா படுத்துக்கிட்டு பண்ணிடலாமா தூங்கிடுவோம் படுத்து தியானம்லாம் என்ன பண்ணுவான் தூங்கிடுவான் நின்றுக்கிட்டு தியானம் சில பேர் கேட்குறாங்க இந்த சினிமா படத்திலாம் காமிப்பான் ஒத்த காலை நின்றுட்டு அப்படியே தவம் பண்ணுவார் அவர் அதெல்லாம் இங்கே லாய்க்கு இல்லை கீழே விழுந்துருவோமான்னு பயம் இருக்கும் கால் வலிக்க ஆரம்பிச்சிடு முட்டி போட்டு பண்ணுவாங்க சில பேர் மொழி வலிக்கும் நம்ம உடம்பு ஞாபகம் வரக்கூடாது நம்ம சீரம் அந்த மாதிரி அமைப்பெலாம் அங்கே உட்காந்துருக்கணுங்கிறாரு பொதுவாக இப்போ காலில் செப்பல் போடுறோம் அந்த செப்பல் வந்து எது கரெக்டான செருப்புன்னா காலை கடிக்கக்கூடாது காலுக்கு டைட்டாக இருக்கக்கூடாது லூஸாகவும் இருக்கக்கூடாது அந்த காலில் செப்பல் போட்டு நடக்கிறோங்கிற ஃபீலிங்கே இருக்கக்கூடாது அதுதான் கரெக்டான செருப்பு உண்மையா இல்லையா கடிச்சிச்சுனாலும் நடக்க முடியாது லூஸாக இருந்தாலும் சரியாக நடக்க முடியாது டைட்டாக இருந்தாலும் அது ஃபீலிங் இருக்கும் அது அது மாதிரி ஆசனை வந்து நம்ம அமர்ந்து இருக்கிறவங்கிறது சிரமமே இல்லாமல் இருக்கணும் அதே நேரத்தில் ஸ்ட்ரைட்டாக நேராக உட்காணும் வயசாயிடுச்சு முடியலைன்னு பேசாமல் சேரில் உட்காந்து தியானம் பண்ணலாம் தப்பே கிடையாது ஆரம்பத்தில் பழகினா நல்லது சேரில் நல்லா நீட்டாக உட்காந்து அப்படி காலை வச்சு தியானம் பண்ண வேண்டியது இது சரீரம் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறார் பிறகு பிராணன் மூச்சு காற்று எப்படி இருக்கணும்னு சொல்கிறார் மூச்சு காற்று வந்து சீராக இருக்கணும் நீங்கள் பாருங்கள் மனசு படபட படபடம் இருக்கும்போது கையை அப்படி மூடிச்சில் வச்சு பாருங்கள் மூச்சு வேகமாக ஓடி வந்துக்கிட்டு இருக்கும் மனது படபடம்னு இருக்கும்போது மூச்சு வேகமாக ஓடும் மூச்சு அமைதியை மனசை அமைதியாக இருக்கும்போது வச்சு பாருங்கள் பிராணன் கையில் இருக்கும் மனசை கட்டுப்படுத்துறது உடனே நம்ம கையில் கிடையாது அது பயிற்சி எழுத வரும் பிராணம் நம்ம கையில் இருக்குது மெதுவாக இழுத்து மெதுவாக மூச்சை விடலாம் அப்போ மூச்சை அப்படியே கவனித்து மெதுவாக இழுத்து மெதுவாக சீராக கொண்டு வந்துட்டோம்னா மனசு என்னாகணும் இயல்பு அமைதியாக ஆரம்பிச்சிடும் அதனால தான் தியான பயிற்சியில் சரீரத்தை முதல்ல பார்க்குறது அதை உட்காந்து பழகிறது அடுத்து பிராணனை கவனிப்பாங்க பிராண வேகமாக போச்சுன்னா மெதுவாக மூச்சை எழுத்து மெதுவாக இப்படியே போனாலும் பயிற்சி பண்ணணும் அந்த பயிற்சி இருக்குது பண்ணுன்னா மனசு இயல்பாக சமாதானம் ஆகுங்கிறார் அதனால் முதல்ல இந்த மனசை அமைதிப்படுத்துறதுக்கு பிராண பயிற்சி இருக்குது பார்த்திங்களா இது ஒரு நல்ல பயிற்சி பிறகு மனம் இந்த மனசை வந்து முதல்ல ஆரம்பத்தில் கவனித்து பழகணும் அது எங்கே போதும் விட்டு பிடிக்கணும் விட்டு பிடிச்சி பழகிட்டு பிறகு என்ன பண்ணணும்னா புற உலகிலிருந்து அக உலகிற்கு போகிற மனசை கொண்டு வரணுங்கிறார் தியானம் பண்ணும் பொழுது உற்றார் உறவினர் சொந்தம் பந்தம் நண்பர்கள் எதிரிகள் எல்லாம் வருவான் நம்ம கண்ணை மூடி உட்காந்து கடவுளை தவிர எல்லாம் வரும் வரும்போது என்ன செய்யணுங்கிறார் முதல்ல கவனிக்கணும் யார் யார் வர்றா என்னான்னு பார்க்கணும் பிறகு கொஞ்ச நாள் கழித்து இந்த வர்றவங்களெல்லாம் பகவானே இவங்கெல்லாம் என் மனசில் வர்றாங்க மக வருது மகேன் எல்லாரும் வர்றாங்க அவங்களாம் நீ பார்த்துக்கவே அப்புடின்னு அவர்கிட்ட ஒப்படைச்சிடணுமா கடவுள்கிட்ட ஒப்படைச்சு பழகணுங்கிறாங்க அப்போ தான் நீக்க முடியுமா கொஞ்சமாக நீக்கி பழகுறது பொதுவாக பகவானை என்ன சொல்கிறாருன்னா ஒரு இடத்துல நீ ஏங்கிட்ட வந்துட்டேன்னா நான் உன்னையும் உன்னை சார்ந்த வழியும் பகவானே சொல்கிறார் அப்படி சொல்கிறதுனால என்ன பண்ணணும் வரக்கூடிய எண்ணங்களை எல்லாம் பகவானிடம் ஒப்படைக்க பழக வேண்டும் அப்படிங்கிறார் அப்படி மனசில் வந்து நம்ம எந்த எண்ணம் இல்லாமல் இருக்கிறோம்னா பொதுவாக பொருள்கள்லாம் கம்மியாக வச்சுருக்கணும் கையில் இல்லையன் சொன்னால் என்னாகும்னா அந்த தியானம் வர நேரத்தில் வச்சா மனசு அதிலே இருக்கும் இப்போ இங்கே உட்காந்து தியானம் பண்ண சொல்லியிருக்கேன் இல்லை ஒரு கோயிலுக்கு போய் தியானம் பண்ண போகிறீங்க பைக்கில் ரெண்டு லட்ச ரூபாய் வச்சு பூட்டிட்டு வந்துருக்கீங்க எப்படி இருக்கும் தியானம் மனசு எங்கே போகும் பூட்டிட்டு வந்தாலும் கூட எவனா திறந்து எடுத்துருவானாங்கிற எண்ணந்தான் வரும் அதே மாதிரி ஒரு பையில் மடியில் வச்சுருந்தா கூட அப்படித்தான் வரும் ஒன்றும் இல்லை செப்பல் ஸ்டாண்ட் இல்லை ஒரு கோயிலில் செப்பல் ஸ்டாண்ட் இல்லை நீங்கள் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு புது செப்பல் வாங்கி வெளியே போட்டு உள்ளே வந்துட்டீங்க சாமியாக கும்பிட முடியாது சாமியாக ஒரு பிடி கும்பிட யாராவது அங்கே தான் போவேன் ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியான செருவு புது செப்பல் வாங்கிடுவோம் செப்பல் ஸ்டாண்ட் இருந்தால் கூட வச்சுட்டு வந்துடலாம் அப்போ இதெல்லாம் மனசை ஒழுங்குபடுத்தினோம்னா இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு நாம் தியானம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறார் ரிஷிகேஷில் நடந்தது ஒரு சாமி அவர் அங்கே இருக்கார் தங்கே இருக்கார் டெய்லி கங்கை கேரையில் போய் உட்காந்து அழகாக தியானம் பண்ணிட்டு வருவார் அவர் ரூமில் காவி துணி தவிர வேறு ஒன்றும் கிடையாது சோப்பு குளிக்கிறது காவி துணி வச்சிரு ரூம்ப என்றைக்கும் போட மாட்டார் என்றைக்குமே போட்ட மாட்டார் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கார் தெரிஞ்சவர் ஒருத்தர் கேம்ப்புக்கு வந்தவர் காஸ்ட்லியான பயணக்குளர் கொடுத்து சாமி இந்த ரூமில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நான் வந்து ரெண்டு போயிட்டார் வரல இவர் போய் கங்கை கீரையில் உட்காடுறாரு ரூம்ப பூட்டி பழக்கம்ல பூட்டும் கிடையாது ரொம்ப கூட்டாமல் இருக்குது அவர் காஸ்ட்லியான பயணாக்களோட கொடுத்துட்டு வந்திருக்காரு யாராவது தூக்கிட்டு போயிடுவானா அப்படிங்கிற எண்ண்தான் ஓடிச்சான் கங்கைக்கிற தியானமே வரலேங்கிறார் ஏன்னா அன்றைக்கி அந்த பொருள் வந்துருச்சு நம்ம தியானத்தில் உட்காந்து மனசை கண்ட்ரோல் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கணும் அப்போ மனசு வந்து என்னாகும் வெளி விஷயங்கள்லேருந்து உள் விஷயங்களுக்கு வரும் அப்படிங்கிறார் ஞானம் வந்த பிறகு தியானம் பண்ணும் பொழுது மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் மனதும் நான் அல்ல புத்தியும் நான் அல்ல என்னமே நான் அல்ல போகும் அது ஞானத்துக்கு பிறகு உள்ள தியானம் அதுக்கு முன்னாடி வெளி விஷயங்களிலிருந்து கடவுள் விஷயங்களுக்கு ஒவ்வொன்றாக கொண்டு போய்கிட்டே தான் இருக்கான் போக போக திருப்பி திருப்பி அதை எடுத்து கொண்டாந்து இதில் நிலை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறார் இது மனதினுடைய தன்மை பிறகு புத்தி புத்தி என்னன்னு சொன்னால் உலக விஷயங்களில் சரியான முடிவு எடுக்கிறதுக்காக சில பேர் தியானம் பண்ணுவாங்க அதுக்காக நம்ம பண்ணக்கூடாது அது இயல்பாகவே வரும் முதலே சொல்லியிருக்கேன் நம்ம அதாவது நம்ம அங்கே உட்காந்துக்கிட்டு தியானத்தில் உட்காந்துக்கிட்டு எந்த வேற உலக விஷயங்கள் முடிவெல்லாம் அங்கே எடுக்கவே கூடாது அங்கே பண்ண வேண்டிய முடிவு என்னென்னு நான் எவ்வளவு நேரம் தியானம் பண்ண போகிறேன் தியானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் தியானம் இன்னைக்கு ஒரு நிமிஷம் பண்ணலான் என்ன தியானம் பண்ண போகிறேன் குண தியானம் பண்ண போகிறேன்னா ஜபம் பண்ண போகிறேன்னா இல்லை மனசுக்குள்ளே பாராயணம் பண்ண போகிறேன்னா இல்லை மனசுக்குள்ளே வழிபாடு பூஜை பண்ண போகிறேன்னா அப்படிங்கிறத புத்தி முடிவு பண்ணிவிட்டு போய் உட்காரணும் நான் தியானத்தில் உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி எனக்கு வந்து பிஸ்னஸில் வந்து ஒரு முடிவெடுக்க வேண்டியிருக்கு அதுக்காக நான் தியானம் பண்ண போகிறேன்னு முடிவெடுத்து அங்கேயும் உட்காரக்கூடாது எவ்வளோ நேரம் பண்ண போகிறேன் என்ன விஷயம் தியானம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு புத்தியில் முடிவு பண்ணிவிட்டு தியானம் பண்ணணும்னு சொல்கிறார் இது புத்தியினுடைய ஒரு அங்கம் இதெல்லாம் சேர்ந்தால் நாம் தியானத்தில் உட்காரும்போது தியானம் ஒழுங்காக நடைபெறும் அப்படிங்கிறார் இடம் காலம் தேசம் இடம் காலம் இடம் காலம் ஆசனம் திசை சரீரம் பிராணம் மனம் புத்தி இந்த எட்டு விஷயத்திலையும் நாம் கான்சன்ட்ரேட் பண்ணி அதை எப்படி அமையணுமோ அப்படி அமைஞ்சால் அது தியானம் பண்ணுறதுக்கு உகந்ததாக இருக்கும் இந்த ஷோ தியானத்தை பற்றி அவன் எடியிருந்தார் முன்னாடியெல்லாம் அந்த கிளாஸில் சொல்லியிருக்கேன் அவர் ஷோ என்ன பண்ணாரான் தியானம் பண்ண மாட்டாரா அவனால் தியானம் பண்ணி உட்காந்துட்டாரான் உட்காந்த உடனே என்ன பண்ணியிருக்காருன்னு அன்றைக்கி ஏதோ சட்டசபையில் களை வரம்போல் இருக்குது அது விஷயமும் ஒருத்தர் பேஜுக்கு பத்திரிகையில் போடுறதுக்கு ஏதோ ஒன்று கிளியிருக்காரு அவன் வந்து ஏதோ பேசிகிட்டு போயிருக்கான் அவனை நாளைக்கு வான்னு சொல்லியிருக்காரு அந்த ஞாபகம் வந்துக்கிட்டே இருந்தான் முதல்ல பிறகு சரின்னு பண்ணும்போது மாநில செய்திகள் வாசிப்பதுன்னு சவுண்டு வாங்கிச்சான் பிறகு கூப்பிட்டு அம்மா சவுண்டை குறைச்சி வை அப்படின்னா வீட்டில் பிறகு சரின்னு திரும்பி உட்காந்து அப்படியே மனசை கட்டுப்படுத்த வச்சுடான் ஒருத்தர் வந்து மாமி மாமி சார் இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்களாம் ஓ நீங்கள் ஹிண்டு பேப்பர் வாங்கிட்டு போவீங்களோ அவர் பாருங்கள் பூஜை ரூமில் உட்காந்து தியானம் பண்ண பேப்பரை வச்சு போட்டு ம கீழே போட்டு உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இருங்க எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி பேப்பரை உருவிச்சான் அவங்க வீட்டுக்காரம்மா வந்து எப்படி தியானங்கிற அதிக மாரி உட்காந்துறான் சரி இதெல்லாம் போயிடுச்சு நிப்பாட்டிட்டு நான் உட்காந்து அப்படியே பார்த்து உக்காந்துறான் அங்கேருந்து மல்லிகட்டி வாசனை வச்சான் அன்னைக்கு தேங்காய் செட்டினா வைக்க சொன்னேன் வீட்டில் மல்லிச்சட்டினா வைக்கிறாங்க சொல்கிறார் இப்படி கொஞ்சம் நேரம் உட்கார முடியலேங்கிறார் ஏன்னா அதில் செலக்ட் பண்ணார் இல்லை அதிகாலையாக அஞ்சு ஆறு மணிக்கு முன்னாடி உட்காந்தா எந்த பிரச்சனையும் வராதுல்ல அதெல்லாம் முன்னாடியே உட்காந்தா வராது இதெல்லாம் அதனால் தியானம் பண்ணுறதுக்கு இந்த எட்டு அங்கங்களும் மிக முக்கியம் இது அந்தரங்க சாதனைன்னு பேர் அதாவது எ எந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணணும் எந்த டைமில் பண்ணணும் எந்த ஆசனத்தை விரிக்கணும் எந்த திசை நோக்கி அப்படிங்கும்போது எந்த திசையையும் நோக்கலாம் பாராமல்ங்கிறாரு சரீரத்தை எப்படி வச்சுக்கிறணும் மூச்சு காற்றை எப்படி வச்சுக்கணும் மனசை எப்படி வச்சுக்கிறணும் புத்தியை எப்படி வச்சுக்கணும் இது எட்டும் அந்தரங்க சாதனைங்கிறாரு அடுத்தது தியானத்தினுடைய சுரூபம் என்ன இங்கே என்னென்னா சில பேர் நினைக்கிறாங்க கண்ணை மூடி உட்காந்து தியானம் பண்ணால் எந்த எண்ணமும் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க எண்ணம் வராமல் இருக்கிறது தியானம் கிடையாது ஏதாவது ஒரு எண்ணத்தில் வர்றது தியானமே இறைவனை பற்றியோ அல்லது தத்துவ விஷயங்கள் பற்றியோ ஏதாவது ஒரு எண்ணம் வந்து கொண்டே இருக்க வேண்டும்ங்கிறார் அதாவது தியானத்துக்கு ஞானத்துக்கு முன்னாடி கடவுளுடைய நாமம் கடவுளுடைய ரூபம் இதெல்லாம் மனசில் கொண்டு வரணும் ஜபம் பண்ணுறது ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணாங்கிறது உலக விஷயங்களை விட்டு கடவுள் விஷயங்களுக்கு வருவது தியானம் இது ஞானத்துக்கு முன்னாடி ஞானத்துக்குப் பிறகு கடவுள் விஷயங்களையும் விட்டு தத்துவ விஷயத்துக்கு போயிடணுமா ரெண்டு தியானம் இருக்குது ஞானம் வருவதற்கு முன்னாடி என்ன பண்ணுனா உலக விஷயங்கள்லாம் விட்டுட்டு கடவுள் விஷயத்தை எடுக்கணும் ஏதோ நாமமோ ஜபமோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு கடவுள் ரூபமோ எடுத்துக்கிட்டு தியானம் பண்ணணும் ஞானம் வந்த பிறகு கடவுள் விஷயத்தையும் விட்டுட்டு தத்துவ விஷயம் நான் ஆத்மஸ்வரூபம் நான் சச்சிதானந்த சொல்லி அப்படி தியானம் பண்ணணுங்கிறார் இந்த ராமகிருஷ்ண பரமம்சர் கூட பார்த்தீங்கன்னா முதல்ல காளியனுடைய ரூபத்தை தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பார் அந்த ரூபத்தை நீக்க முடியாது கோதாபுரியருடைய குருநாதர் வந்து என்ன பண்ணுவார் நெத்தியில் கிழிச்சு விட்டு அந்த முதல்ல காளியின் உருவத்தை சிதச்சி எரிஞ்சிரும்பார் அது கடைசி ஞானத்துக்கு பிறகு உள்ள தியானம் அந்த ரூபத்தையும் நீக்கி தத்துவ விஷயங்களில் போகிறது இது தியானத்தினுடைய ஸ்வரூபம் ஞானத்துக்கு முன்னாடி நாமம் ரூபம் உலக விஷயங்களை தவிர்த்தல் ஞானத்துக்கு முன்னாடி கடவுள் நாமத்தையும் கடவுள் ரூபத்தையும் தவிர்த்து தத்துவ விஷயங்களுக்கு வரணும் முதல்ல புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் மனம் எப்பொழுதும் சஞ்சலத்துடன் தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஞானத்துக்கு முன்னாடி நாம் தியானம் பண்ணும்போது கடவுள் அதை அப்படித்தான் படைச்சிருக்கார் கடவுள் வந்து மனசை சஞ்சலத்தோடு தான் படைச்சிருக்கார் அதை வந்து எடுத்தோடனே கான்சன்ட்ரேட் ஆகாமல் படைக்கலை அதனால் முதல்ல புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் மனது சஞ்சலத்தோடு தான் இருக்கும் என்பதை ஏற்றுக்கொண்டு தியானம் பண்ண வேண்டுங்கிறார் உலக விஷயங்களில் போகத்தே செய்யும் மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து தடுத்து திருப்பி திருப்பி கொண்டு வந்து சேர்க்கணும் அதை ரசிக்கணுங்கிறார் வெளியே போகுது இப்போ நான் திருப்பி கொண்டு வர போகிறேன் இப்படின்னு ரசித்து ரசிச்சு கொண்டு வரணுங்கிறார் ஒரு குழந்தை விளையாடுதுன்னு வச்சுக்கலேன் அந்த குழந்தை விளையாடும் என்ன பண்ணோம்னா வீட்டை போட்டு வெளியே வெளியே ஓடும் நம்ம என்ன பண்ணுவோம் அது ஓடையும் ரசிப்போம் அதே நேரத்தில் பிடிச்சிக்கொண்டா திருப்பி உள்ளே வைப்போம் அங்கே ஓடுறத இங்கே ரசிச்சுக்கிட்டே இருப்போம் பிறகு என்ன பண்ணுவோம் அப்பப்போ ரொம்ப ஓடிச்சுனா பிடிச்சு கொண்டாந்து உள்ளே வச்சுருவோம் அது மாதிரி மனசு ஓடுறத பார்த்து ரசித்து சரி இங்கே போ இனிமேல் போகக்கூடாது கொண்டு வர திருப்பி அடுத்த நிமிஷம் ஓடும் அடுத்த நிமிஷம் ஓடும் திருப்பி திருப்பி கொண்டு வந்து பழகணும்னு சொன்னால் அது என்னாகும்னா ஓரளவுக்கு அப்படியே வந்துடும்ங்கிறார் இந்த ரசித்து பழகணுங்கிறார் பிறகு இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கிறணும் மனசுக்குள்ள எப்பயுமே தியானத்தில் போராட்டம் நடக்கும் உலக விஷயங்களுக்கும் கடவுள் விஷயங்களுக்கும் பெரிய சண்டை நடக்கும் நம்ம சண்டையை கண்டு பயப்படக்கூடாது நாம் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா நம்ம வீட்டில் சண்டை நடந்தால் பயப்படுவான் வெளியே சண்டை நடந்தால் என்ன பண்ணுவான் ரசிப்புமா இல்லையா வேடிக்கை பார்ப்பான் சினிமா படத்தில் வில்லனும் ஹீரோவும் சண்டை போட்டால் என்ன குஷி நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா வில்லன்தே ஜெயிக்கிற மாதிரி காட்டுவாங்க சினிமாவில் வில்லந்தே ஜெயிக்கிற மாதிரி கொண்டு போவான் இவர் அடி வாங்கிக்கிட்டே இருப்பார் ஹீரோ இங்கே அப்படியே பதப்பதம் தெரிஞ்சு எப்படி தான் ஜெயிச்சுருவாங்க நம்பிக்கை இருக்கு அவனுக்கு ஏன்னால் படத்தில் அப்படி காமிக்க மாட்டாங்க கடைசியில் என்ன பண்ணுவார் போராடி ரொம்ப போராட்டத்துக்கு கடையில் என்ன பண்ணுவார் இல்லைனா ஜெயிச்சிடுவார் அது மாதிரி மனசில் உலக விஷயத்துக்கு கடவுள் விஷயத்துக்கு எப்ப பார்த்தாலும் சண்டை தான் நடந்துக்கிட்டே இருக்குங்கிறார் அதுதான் ஜெயிக்கிற மாதிரி வருமா இந்த கடவுள் விஷயம் ஜெயிக்கிற மாதிரி வராது உலக விஷயம்தான் ஜெயிக்கிற மாதிரி வந்துக்கிட்டே இருக்குமா கடைசியில் என்ன ஆகும் கடவுள் விடக்கூடாது எப்படி ஹியூரோ போராடுறாரோ அது மாதிரி அதில் போராடி கடைசியில் என்னாகும் கடவுள் விஷயம் உலக விஷயத்தை வென்றுவிடும் அப்பொழுது தியானம் நம்மளுக்கு கைகூடும் அப்படிங்கிறார் அதுக்கு பிறகு என்னன்னு சொன்னால் அந்த எண்ணெயை அப்படி ஊற்றினோம்னா இடவழியெல்லாம் முடிய ஓடும் தைல தாரை போலுங்கிறார் அந்த எண்ணெய் மாதிரி அப்படியே ஒழிக்கிட்டே இருக்குமா முதல்ல மனசு எப்படி இருக்குமா இப்போ ஒரு பருப்பு மூடையோ ஒரு இந்த பருப்பு எல்லாம் வச்சு ஒரு மூடையில் ஒழுங்கு கிழிச்சு விட்டீங்கன்னா என்ன செய்ய செதறி ஓடும் அல்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படித்தே செதறி ஓடி கிடக்கு அது ஈசியாவை அள்ள முடியும் கஷ்டப்பட்டுதான் அள்ளணும் அது மாதிரி அந்த சதர்ண மனசை கஷ்டப்பட்டு அல்லனும் தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து இதோட சேர்க்கணுங்கிறார் இதெல்லாம் ஞானம் அடைவதற்கு முன்னாடி செய்கிற சாதனை ஞானம் அடைஞ்ச பிறகு பண்ணுற தியானத்தில் கடவுள் சிந்தனையிலிருந்து எடுத்து தத்துவ விஷயத்துக்கு கொண்டு வந்துடணும் நான் எதோடும் சம்பந்தப்படாதவன் நான் நிறைவானவன் நான் பூரணமானவன் நான் எங்கும் நிறைந்தவன் நம்ம இதில் படிச்சுருக்கோம் சத் சச்சிதானந்த ஸ்வரூபம் நான் சொல்லி இப்போ பஞ்சதில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் ஆனந்த ஸ்வரூபம் இதெல்லாம் கேட்கும்போது இங்கே இருக்கும் இந்த விட்டு தாண்டோன்னு மறந்து போயிடும் இங்கே நல்லா இருக்கும் இந்த ஒரு காலில் உட்காந்துருக்க வரைக்கும் இந்த கேட்ட தாண்டவன்னு எல்லாம் மறந்து போயிடும் அப்போ அந்த விஷயத்தை தியானம் பண்ணணும் இதெல்லாம் ஞானத்துக்கு விஷயம் புரிஞ்ச பறவு பண்ணுற தியானம்ங்கிறார் இந்த காற்று அசையாத இடத்துல தீபை எப்படி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படி கொண்டு வரணுங்கிறார் இப்போ இந்த ஃபேன் ஓடுறது இந்த கூண்டு விளையாட்டு எப்படி இருக்கும் தீபம் எரியும் இந்த கூண்டு விளாட்டு தீபம் எப்படி எரியும் ஃபுல்லாக ஆடிக்கிட்டே தான் இருக்கும் அது காற்று உள்ள போகாமல் தடுத்துருக்கு இப்படி பழகின பிறகு அந்த தீபம் எப்படி நின்றுக்கிட்டு ஒரேதான் எரியும் உதாரணம் இங்கேயே சொல்கிறார் அந்த மாதிரி அந்த தியானம் இருக்கும் அப்படிங்கிறார் காற்று அசைவில்லாத இடத்தில் தீபம் எப்படி எரிகிறதோ அப்படி மனம் இருக்க வேண்டும்ங்கிறார் காலகஷ்டி போயிருக்கீங்களா வாயுஸ்தலம் வாயுஸ்தலத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா மூலஸ்தானம் கற்ப கிரகத்துல போய் காற்று அடிக்காது எல்லா மூலஸ்தானத்துலேயும் பாருங்க தீமை அப்படியேதான் எரியும் காலவரிஷத்துல ஆடிக்கிட்டே இருக்கும் அங்கே கா காற்று சஞ்சாரம் இருக்குங்க உள்ளே அது வாயுஸ்தலங்கிறதுனால அது இயல்பாகவே அப்படி இருக்குங்க இங்கே என்ன சொல்கிறார் காற்று சஞ்சாரம் இல்லாத இடத்துல தீமை எப்படி எரியுதோ அப்படி மனதை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறார் இது ஞானத்திற்கு பின் செய்கிற சாதனை பிறகு இல்ல இடத்துல எப்படி சாதனை பண்ணணும் சன்னியாசி எப்படி சாதனை பண்ணணுங்கிறாரு இல்லறத்தில் இருக்கிறவன் தன்னுடைய கடமைகளை செஞ்சுக்கிட்டு அந்த கடமைகளுக்கு இடையில் தியான பேச்சியை விடாமல் பண்ணணுங்கிறார் இதை ஒரு கையில் பிடிச்சிக்கிறோன்னா இதை ஒரு கையில் பிடிச்சுக்கிறணும் சன்னியாசிக்கு அப்படி இல்லை அவர் எப்போ வேணாலும் பண்ணலாம் அவர் காலையில் பண்ணலாம் மதியம் பண்ணலாம் சாயந்தரம் பண்ணலாம் எல்லா நேரமும் பண்ணலாம் இல்லறத்தில் இருப்பவர்கள் கடமைகளை விடாமல் கடமைகளுக்கு இடையில் இந்த தியானத்தை பழக வேண்டும் அப்படிங்கிறார் என்ன பண்ணாலும் சிந்தனை கடவுள்கிட்ட வச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு குழந்தைக்கு ரொம்ப ஒரு தாய்க்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு குழந்த பிறந்திருக்கு வீட்டில் சமைச்சிக்கிட்டு அந்த குழந்தை வந்து வெளியே விளையாண்டுக்கிட்டு என்ன சமையல் பண்ணாலும் கவனம் எங்கே இருக்குங்க அந்த குழந்தை பக்கத்துலந்தே இருக்கும் அது மாதிரி நம்மளு சிந்தனை வந்து எல்லா காரியமும் பண்ணலாம் நம்மளு நோக்கம் ஞானத்தை அடைவது மோட்சத்தை அடைவது சிந்தனையோடு நம்ம காரியத்தை செஞ்சுக்கிட்டு இல்லை தியானத்தையும் விடக்கூடாது அது வந்து ஆர்வம் ரொம்ப இருஞ்சின்னு சொன்னால் நாம் அதில் பண்ணலாம் பிறகு இதெல்லாம் வந்து நம்ம அந்த இடம் காலம் தேசம் இதெல்லாம் ஞானம் அடைவதற்கு முன்னாடி வர்ற தியானம் ஞானத்தை அடைஞ்ச பிறகு நான் பிரம்மஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம் பூரணஸ்வரூபங்கிற தத்துவ விஷயத்தை தியானம் பண்ணுறேன் பார்த்தீங்களா அதுங்க நிறையா சொல்கிறார் இந்த இடத்துல இந்த அத்தியாயத்தில் அதுக்கு எதாவது நியமம் இருக்கான்னா எப்போ வேணாலும் பண்ணலாமா நீங்கள் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கீங்க இல்லை ட்ரெயினில் போகிறீங்க ஒரு ஓரமாக உட்காந்துருக்கீங்க கிளாஸில் கேட்ட தத்துவத்தை அப்படியே சிந்திச்சுக்கிட்டே போகலாம் வாக்கிங் போய்கிட்டு இருக்கீங்க அப்போ சிந்திச்சுக்கிட்டே போகலாம் அதே ஒரு தியானந்தேங்கிறார் பிறகு புரிய புரிஞ்சாச்சு மீண்டும் மீண்டும் திருப்பி கேட்குறோம் புரிஞ்ச விஷயத்தையே ஒரு குரு மூலமாக திருப்பி அதே விஷயத்தை கேட்குறோம் அதுவும் ஒரு தியானமாக சிறவணம் மீண்டும் கேட்குறது ஒரு தியானம் இதெல்லாம் ஞானத்தை அடைஞ்ச பிறகு பண்ணுது நியதியே கிடையாது ஃப்ளைட்டில் போகும்போது பண்ணலாம் ட்ரெயினில் போகும்போது பண்ணலாம் வாக்கிங் போகும்போது பண்ணலாம் பஸ்ஸில் போகும்போது பண்ணலாம் இது தத்துவம் புரிஞ்ச பிறகு அதில் நிலை வருவதற்காக பண்ணுகின்ற தியானம் இது நிதித்தியாசன தியானத்தினுடைய சுரூபம் யானத்துக்கு முன்னாடி உபாசனை யானத்துக்கு பின் நிதித்தியாசனம் இல்லறத்தில் கடமையோடு தியானம் செய்ய வேண்டும் பிறகு வானப்பிரஸ்தன் கடமையும் முடிந்தவர்களும் சன்னியாசியும் அதிக நேரம் தியானத்திற்கு ஒதுக்க வேண்டும் மனதின் போராட்டத்தை மனதில் போடுகின்ற சண்டையை கவனித்து அதை ரசித்து அதில் தீய எண்ணங்களை நீக்கி கடவுள் எண்ணங்களை கொண்டு வர வேண்டும் நிதித்தியாசன தியானத்தில் கடவுள் எண்ணங்களையும் நீக்கி தத்துவ எண்ணங்களை கொண்டு வர வேண்டும் இது தியானத்தினுடைய ூபம் அடுத்து தியான பலன் இது நாலாவது டாபிக் இவ்வளோ கண்டிஷன் போட்டிருக்கோம் தியானத்தில் இந்த இடம் இப்படி பார்க்கணும் இப்படி செய்யணும் மனசு அங்கே போகும் அலைய பகிரங்க சாதனை நிறையா சொன்னோம் தியானத்துக்கு முன்னாடி இருபத்தி மணி நேரம் எப்படியாவது நடக்கணும்னு சொல்லி இதெல்லாம் நடக்கிற காரியமா எங்களுக்கு தியானமே வேணாம் நாங்கள் பேசாமல் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கலாம் அதுக்காக என்ன சொல்கிறாருன்னா சில நேரங்கள் பலன் தெரிஞ்சுன்னு வச்சுக்கலாம் பண்ணணுன்னு ஆசை வரும் இதுக்கு என்ன நல்ல பலன் கிடைக்குதுன்னா செய்வோம்ல ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்குது நீட் தேர்வு எழுதுறது கஷ்டந்தான் ஆனால் எழுதி பாஸ் பண்ணிவிட்டால் மெடிக்கல் ஷீட்டு கிடச்சிடும் அப்போ என்ன பண்ணுவோம் அதுக்காக போராடுறோம்ல அது மாதிரி பலன் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் அதில் முடிவு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு சொன்னால் நம்ம வந்து அதுக்கு முயற்சி செய்வோம் அதனால் பலனை பற்றி நிறையா சொல்கிறார் என்ன சொல்கிறார்னு இங்கே பொதுவாக ஞானத்துக்கு பிறகு உள்ள தியானத்தை அதிகமாக சொல்கிறாரு நான் பொதுவாக பார்ப்போம் ஞானத்துக்கு முன்னாடி பொதுவாக மனசு பக்குவம் அடைஞ்சிடும் அந்த மனப்பக்குவம் அடைஞ்சோன்னா அடையாட்டி என்ன பக்குவம் அடைஞ்சா தான் ஞான தகுதி வரும் இன்னொன்று பாருங்கள் உலகத்திலே பாருங்கள் ஒருத்தர் வந்து நல்லா பாராட்டினா அது ரொம்ப பக்குவமான பார்ப்பாங்க சொல்கிறது உண்டா இல்லையா அது ரொம்ப பக்குவம் அடைஞ்சவனு சொல்லுவோம் சொல்கிறோமா இல்லையா அது கிடைக்கும் அந்த மனோ பக்குவம் நம்மளுக்கு இந்த தியானத்தின் மூலமாக கிடைக்கும் பிறகு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட் மனசு வந்து ஒருநிலைப்படும் அந்த சக்தி நம்மளுக்கு கூடும் அதில் வந்து நம்மளுக்கு ஞானத்துக்கும் கிடைக்கும் உலகத்தில் ஒரு செயல் செய்யும் கூட அந்த செயலை அப்படியே கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி முறையாக செஞ்சு முடிப்பாங்க மன ஒருமுகப்பாடு கிடைக்கும் தியானம் நல்லா ஒழுங்காக பண்ணணும்னா மன ஒருமுகப்பாடு கிடைக்கும் பிறகு கெட்ட குணங்கள் நீங்கும் அதுலேயே சந்தோஷம் வரும் இப்போ உதாரணமாக திருப்பி திருப்பி சொல்கிறது பொறாமை தான் பொறாமைங்கிற குணம் இருந்தால் இப்போ பொறாமை எனக்கு வரும் பொழுது எனக்கு கஷ்டமாக இருக்குமோ சந்தோஷமாக இருக்கும் எனக்கு இப்போ ஒரு நேரத்தில் பொறாமை வந்திருக்கு அந்த பொறாமைப்படும் நேரத்தில் நான் சந்தோஷப்படுறேன்னா தூக்கப்படுறேன்னா கஷ்டமாக தானே இருக்கும் அப்போ பொறாமையும் இல்லாமல் இருந்தால் அந்த கஷ்டமே வராது இல்லை அப்போ குணத்தியானம் பண்ணுறோம் இதை நீக்கிறதுக்கு அதே மாதிரி ஒருத்தர் குறை சொல்கிறது இல்லாட்டி கோபம் இப்படி குணங்களை எல்லாம் நீக்கிற தியானம் பண்ணி அந்த குணத்தை பெற்றுட்டோம்னு வச்சுக்கோங்க நல்ல குணத்தை பெற்றாச்சுன்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு பெரிய ஆனந்தம் கிடைக்கும் இதெல்லாம் சாதாரணமாக பொதுவாக ரிலேட்டிவாக கிடைக்கிற ஆனந்தமே சொல்கிறான் கெட்ட குணம் போய் நல்ல குணம் வந்தாலே ஆனந்தம் கிடைக்கும் சும்மா அப்படிலாம் சொல்லாதீங்க சாமி கெட்டவங்க தான் நல்லா இருக்காங்க நல்லவங்க யாருமே நல்லா இல்லை சொல்கிறோமா இல்லையா உண்மை அது கிடையாது உண்மை அது கிடையாது நல்ல குணமுள்ளவன் இருக்கிற ஆனந்தம் கெட்ட குணமுள்ளவனுக்கு இருக்கார் இருக்கலாம் மங்களாக இருக்கலாம் வசதி இருக்கலாம் புகழ் இருக்கலாம் வெளி அப்படியே சந்தோஷமாக சிரித்தது மாதிரி காமிச்சுக்கிடலாம் ஆள் மனசில் ஒருத்தன் பரிசுத்தனாக இருந்தான்னா அவனுக்கு இருக்க அமைதி உலகத்தில் எந்த செல்வத்தாலையும் கொடுக்க முடியாது எந்த கடவுளாலையும் கொடுக்க முடியாது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஹரிச்சந்திரனை பற்றி சொல்லியிருக்கிறேன் ஹரிச்சந்திரன் வந்து உண்மை பேசுனதுனால எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அதனால உண்மையே பேசாங்க ஒருத்தர் இப்போ ஒரு கிளாஸ் எடுத்த அந்த அம்மா சொன்னாங்க டிவியில் அன்றைக்கி ஹரிச்சந்திரன் படம் போட்டிருக்கான் பழைய படத்தை போட்டிருக்கான் நீ பார்க்க பாருறா அப்படின்னு சொல்லி அவன் வீட்டில் பொய் சொல்லுவான் போல இருக்குது அதிகமாக நீ பாருன்னு சொல்லி போட்டுச்சு உட்காந்து முழுசாக பார்த்துட்டுதே வரணும்ருச்சு பார்த்துட்டு வந்துட்டான் பார்த்துட்டு வந்த விட என்னடா பார்த்தேடாது பார்த்துட்டவன் என்னடா தெரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட உண்மையே பேசக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் நான் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுற மாதிரி படத்தில் காமிக்கிறான் ஹரிச்சந்திரன் படாத இது என்ன சொல்கிறாங்கன்னா உண்மையிலே அவன் கஷ்டமே படலையான் என்ன இழந்தாலும் ஆனந்தமாக இருந்தானா இவ்வளவு பிரச்சனை கடையிலையும் நான் பொய் சொல்லாமல் இருக்கேங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தான் அதை என்ன கோடி கொடுத்தாலும் கொடுக்க முடியாது அதனாலே நாடு போனால் பரவாயில்ல இவனுக்கு இதில் சந்தோஷம் இருந்ததுனால எல்லாம் இழக்க தயாராக இருந்தான் அது மாதிரி நற்பண்புகள் வந்து அதில் ஆனந்தத்தை ருசிக்க பழகிட்டோம்னு சொன்னால் அந்த ஆனந்தத்தை எந்த பொருளாலும் யாராலும் கொடுக்க முடியவே முடியாது இந்த தியானத்தினால் அந்த கெட்ட பண்புகளை நீக்கி நல்ல பண்புகளை கொண்டு வரும் பொழுது அந்த பலன் நம்மளுக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிறார் பிறகு மனசு சுத்தமாக இருந்தாலே ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்துடும் மன தூய்மை இருந்தாலே நீங்கள் அழுக்கு சட்டையை போட்டுக்கிட்டு அழுக்கோட மூணு நாள் குளிக்காமல் இருங்க எப்படி இருக்குது எப்படி இருக்கு இல்லை நல்ல எண்ணெயெல்லாம் தேய்ச்சி ஆயில் பாத் எடுத்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக புது ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுட்டு வந்தேன் எப்படி இருக்கு எப்படி இருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக சுறு ஒரு சுறுசுறுப்பாக இருக்கா இல்லையா அது மாதிரி மனசில் எல்லா கெட்ட எண்ணத்தையும் போட்டீங்கன்னா அதுக்கு குப்பையெல்லாம் கொட்டி கிடந்தால் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும் உடம்புல அழுக்கு ஓட்டின மாதிரி மனசில் அழுக்கு ஓட்டினா ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும் இருக்க முடியாது அப்போ மன தூய்மை அடையும் பொழுது ஞானம் ரெண்டாவது ஞானம் அடையாமையே இதெல்லாம் நம்மளுக்கு என்ன தியானத்தினால் மன தூய்மை பெற்றவுடன் ஒரு அமைதி கிடைக்கும் பிறகு சமபுத்திங்கிறார் சம புத்தின்னா விவகாரத்தில் சம புத்தி இல்லை இப்போ கல்லையும் மண்ணையும் சமமாக பாரு பொருள்கள் இடத்தில் சம புத்தின்னா கல்லையும் மண்ணி சமமாக கண்ணுக்கு அப்படியா தெரியும் எனக்கு இரும்பு ஒன்றாத்தையும் தெரியும் அப்படி கிடையாது தாத்பரியம் இல்லை முக்கியத்துவம் இல்லை அதில் ஆள் மனசில் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் கொடுக்க மாட்டான் பற்று இருக்காதுன்னு சொல்லுவாங்க பொருள்கள் இடத்தில் சமபுத்தி மனிதர்கள் இடத்தில் சம புத்தி சூழ்நிலைகளில் சமபுத்தி அப்படிங்கிறாரு கல்லு கல்லாத்தையும் தெரியும் மண்ணு மண்ணாத்தையும் தெரியும் ஒரு விருப்பு வெறுப்பு இருக்காது அது கிடச்சா பெரிய சந்தோஷம் கிடைக்கலன்னா பெரிய கஷ்டங்கிறது இல்லாத ஒரு மனநிலை நம்மளுக்கு பொருள் வந்தாலும் வராவிட்டாலும் ஒரு நடுநிலையோடு இருக்கக்கூடிய புத்தி வந்தால் ஆடமாட்டோம் வரலை சூழ்நிலையில் ஏதோ நஷ்டமாக போச்சு கவலைப்பட மாட்டோம் அமைதியாக இருக்கக்கூடிய தன்மை இந்த தியான கிடைக்கும் பிறகு குளிர் வெப்பம் லாபம் நஷ்டம் இன்ப தோல் இப்படி சூழ்நிலைகள் வருது நம்மளுக்கு அமையுது இதுலேயும் இவனுக்கு சம புத்தி வைக்கக்கூடிய நிலை கிடைக்கும்ங்கிற பிறகு மனிதர்களிடத்தில் நண்பனாக இருந்தாலும் சரி பகைவனாக இருந்தாலும் சரி நல்லவனாக இருந்தாலும் சரி கெட்டவனாக இருந்தாலும் சரி எல்லார்கிட்டையுமே ஆள் மனசில் சமபிச்சிருக்கு அதுக்காக விவகாரத்தில் போய்கிட்ட கெட்ட வேண்ட போய் குட்டி குழாய்கிட்டு இருக்க மாட்டான் ஒதுங்கிதான் இருப்பான் ஆனால் அது மேலே ஒரு விருப்போ வெறுப்போ எதுவுமே வராது வால்மீகி வந்து நாரதர் வால்மீகி வந்து திருடேன் இவரை வந்து கட்டி போட்டுறான் யார் நாரதரை இவர் வெறுத்தாருன்னு வச்சுக்கோங்க அவனை இவன் திருடலின் சொல்லி வெறுத்து இருந்தாருன்னா வால்மீகி நம்மளுக்கு கிடச்சிருப்பாரா வால்மீன் நம்மளுக்கு கிடச்சிருப்பாரா கிடச்சிருக்கவே மாட்டார் அந்த வெறுப்பற்ற சூழ்நிலை யாராக இருந்தாலும் சரி வெறுப்புங்கிறது வராது அதுக்காக விவகாரத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம் இல்லை ஒரு சமபுத்தி இருக்கும் நண்பனாக இருந்தாலும் சரி பகைவனாக இருந்தாலும் சரி ஒரு சமமான மனநிலை இருக்கும் அமெரிக்காவில் ஒரு நீதிபதி என்ன பண்ணாராம் ஒரு கொலை குற்றவாளிக்கு தூக்குத்தண்டனை கொடுத்தாரான் கொடுத்துட்டு அந்த தீர்ப்பு முடிஞ்சோன்னு சொன்னாராம் அவருக்கு கடவுள் கருணை புரியட்டும் அப்படின்னாரோம் தூக்கு தண்டனை கொடுத்தாச்சு பிறகு என்ன கருணை புரியட்டும் அது அவருடைய டூட்டி இவருக்கு அவன் வெறுப்பு இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த வார்த்தையை சொல்கிறார் அது டூட்டிக்காக மரண தண்டனை கொடுக்குறாரு கடவுள் அவனுக்கு கருணபுரியம்னு சொன்னார் இது ஆள் மனசில் நம்மளுக்கு வெறுப்பு இல்லைங்கிறத காமிக்கும் இந்த புத்தியெல்லாம் தியானத்தினால் வருங்கிறார் சித் பவானந்தர் தபோவனத்தில் ஒரு சம்பவம் நடந்தது அந்த ஒரு அரிசி மூடையெல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க நிறையா பேர் படிக்கிறாங்க ஒரு வேட திருடங்க வந்து பூட்டை உடச்சி மூடையெல்லாம் எடுத்துகிட்டான் ஒரு பத்து மூணு நிறையா மூடை வந்து பார்க்குறாரு பார்த்தா அந்த மூடை அரிசி ஓடிச்சிட்டே போது இவ்வளோ மூடை எப்படி தூக்கிட்டு போயிருக்கணும் பார்த்தா அது வந்து காவிரி படு ஆற்றம் கரையில் இருக்குது அந்த நானல் புல்லுக்குள்ளே பதிச்சு மறைச்சி வச்சிட்டு போயிட்டான் ஏன்னா மறுநாள் வந்து தூக்கி தரலான்ட்டு அதெல்லாம் அங்கேயே இருக்குது இவர் என்ன பண்ணியிருக்காரு பார்த்துட்டு மறுநாள் சாமிகள்லாம் செட் பண்ணி இங்கேதான் வருவான் இத்தனை மூடம் நிறையா பேர் வருவான் அவனை வந்து நம்ம போலீஸில் பிடிச்சி கொடுக்குறது போலீஸை கூப்பிடுறத விட போலீஸ் கும்பிட்டா வெளியே போயிடுவான் தண்டனை நம்மளே கொடுத்துருவோம்ட்டாரான் நம்மளே கொடுத்துருவோம்ட்டு சன்னியாசிகள் பிரம்மச்சரம் சேர்ந்து கம்போட ஒழிஞ்சிருந்துருக்காங்க வந்திருக்காங்க வந்து அடி நைட்டில் அடியை விட்டுருக்காங்க அடித்தா ஒரு சாமி அறுநூறு சாமியார் மண்டை உடச்சி விட்டார் இருக்கில் அது உட உடைஞ்சா தான் வேற பிடிச்சு இழுத்து கட்டியாச்சு பிடிச்சி வச்ச உடனே கேட்டிருக்காரு ஏன்டா அப்படி பண்ணிங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த காலத்தில் எனக்கு பஞ்சம் உண்டு அந்த காலத்தில் ரொம்ப பசி பஞ்சமெல்லாம் உண்டு எங்களுக்கு வேலையே கிடைக்கலங்கையா ரொம்ப பசி பஞ்சமெல்லாம் இருந்துச்சு அதனாலேன் இருக்கான் அதுக்கே இப்படி பண்ணுற இதெல்லாம் பண்ணக்கூடாது தப்புன்னு சொல்லிவிட்டு டிராக்டரை எடுத்து வர சொல்லி அதை ஏற்றி கூட நாலு முடி ஏற்றி அனுப்பிச்சி விட்டார் அடியும் அடிச்சு அப்போ அவருக்கு அவங்க மேலே வந்து அந்த மாதிரி ஒரு செப்பு அந்த வெறுப்பே கிடையாது அவருக்கு அந்த மாதிரி மனிதர்களிடத்தில் சமபுத்தி கிடைக்கும் அப்படிங்கிறார் பிறகு இந்த சம புத்தி ஞானம் வந்த பிறகு இது ரொம்ப கிளியராக இருக்கும் அதுக்கு காரணம் என்னன்னா நானும் இந்த உலகத்தில் இருக்க அனைத்து மனிதர்களும் வேற இல்லைன்னு நினப்பான் ஆள் மனசில் எப்படின்னா எல்லாம் நான் தான் என்னுடைய சொருபம் நினப்பான் ஞானம் வராததுக்கு முன்னாடி எல்லாம் இறைவனுடைய படைப்பு இதில் என்ன இருக்குது அவனை வெறுக்கிறது இவனை விரும்புறது இந்த ரெண்டு புத்தி இவன் மனசில் வர்றதுனால எல்லாத்துலேயுமே இவனுக்கு சமபுத்தி இருக்குங்கிறார் உள்ளும் புரமம் இறைவனை தவிர வேறு இல்லைங்கிற என்ன வந்துருமா ஒரு பாத்திரத்தை சின்ன பாத்திரம் இருக்குது அதை வந்து ஒரு பெரிய பாத்திரம் அண்டாக்கு பெரிய பாத்திரத்துக்குள்ளே அந்த தண்ணி நிறையா இருக்குது அது உள்ளே போடுறான் அந்த பாத்திரத்துக்கு உள்ளேயும் தண்ணி வெளியவும் தண்ணி எனக்குள்ளேயும் கடவுள் இருக்கார் எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்கார் உள்ளும் பிறமும் இறைவனை தவிர வேறு எதையும் பார்க்கவில்லையுன்னு நினைக்கிறதுனால இவனுக்கு சமபுத்தி இருக்குங்கிறார் மகாபாரத போர் முடிவில் அந்த ஈமக்கிரியெல்லாம் பண்ணுவாங்கள்ல அதில் முத முதல்ல யாருக்கு மரியாதை பண்ணாங்க தெரியுமா சகுனிக்கு பீஷ்மருக்கு சொல்கிறாங்க எல்லா சிவர் சொன்னாராம் கிருஷ்ணர் சகுனிக்குத்தான் முதல் மரியாதை பண்ணணும்னாரான் ஏங்க அவனால தான் அந்த புத்தமே வந்துச்சு சகுனிக்கு போய் முதல் மரியாதை என்ன அவன் சூழ்நிலையினாலும் அப்படி ஆனானே ஒழிய அவன் கெட்டவே இல்லைங்கிறார் அவன் சின்ன வயசில் அவ்வளோ வேதனைப்பட்டுருக்கான் சகுனி அந்த வஞ்சம் தீர்க்கறதுக்காக தான் அப்படி பண்ணாங்கிறாங்க அதனால் சகுனிக்கு பண்ணுறாரு அப்போ அங்கே என்னென்ன அவன் கெட்டவன் அவன் மோசமானவேங்கிற அந்த விரோத மனப்பான்னா கிருஷ்ணர் கிடையாது அதுக்கு காரணம் இந்த சம இவருக்கு கிடைத்ததால் அப்படிங்கிறார் இந்த ஞானத்தில் முதிர்ச்சி பெற்றவன் ஆன்மீக வாழ்க்கையில் இருப்பவன் வந்து மேலான நிலையில் இருக்கிறான் அதனால் அவனுக்கு எல்லாம் சமமாக தெரியும் கீழே பார்க்கும்போது இது முள்ளு செடி இது நல்ல செடி இது புல்லு இது மரம் இது செடி இது கொடின்னு விரித்து பார்ப்போம் மழை உச்சிக்கு போயாச்சுன்னா எல்லாம் ஒரே பசுமை ஒரே மாதிரி தெரியும் அது மாதிரி தியான முதிர்ச்சியில் நான் மேல்நிலைக்கு போனவுடன் எல்லாம் சமபாவனை இருக்கும் அப்படிங்கிறார் இது ஒரு பலன் அப்படிங்கிறார் பிறகு ஜீவன் முக்தி ஜீவன் முக்தினா இந்த உலகத்தில் வாழும் பொழுதே சந்தோஷமாக வாழ்வான் அவனுடைய விபரீத பாவனையெல்லாம் போயிடும் கெட்ட வாசனை எல்லாம் போயிடும் நான் பிரம்மன் என்ற ஞானம் இருக்கும் அப்படிங்கிறார் இந்த தியானம் முதிர்ச்சியினால் வெளியே போன பிறகு மாறியிருந்துன்னு சொன்னால் இங்கே ஞானமெல்லாம் கிடைக்குது இதை கேட்ட விட்டு தாருனவனை போயிருதுங்கிறமில்ல இந்த தியானம் பண்ணி பண்ணி பழகி ஆச்சுன்னா வெளியே போனாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி வகுப்பில் இருந்தாலும் சரி ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு சரி எல்லாம் பிரம்மன் அப்படிங்கிற ஞானம் ஸ்ட்ராங் ஆயிரும் இந்த தியானத்தில் அப்படிங்கிறார் அந்த ஞானம் எப்பொழுதும் இருக்கும் பிராரப்த கர்மத்தினால் எதாவது கஷ்டம் வந்தால் கூட அந்த கஷ்டத்தை செயலிழக்க செய்து விடும்ங்கிறார் இந்த ஞான நிஷ்டையாக இருந்தால் அதனால் இவனுக்கு எப்படி இருக்குன்னா புத்தியில் நிறைவு இருக்கும் ஆசையிலும் நிறைவு இருக்கும் இவன் ஒன்றை அறிய வேண்டும் என்று ஓடமாட்டான் அடைய வேண்டும் என்றும் ஓடமாட்டான் உன்னை புரிஞ்ச உன்னை தெரிஞ்சுக்கிறன்னு புதுசாக தெரிஞ்சுக்கிறங்கிற எண்ணமும் வராது புதுசாக உன்னை அடையணுங்கிற எண்ணமும் வராது இந்த ஞானத்து இந்த தியானத்தில் நிறைவு அடைஞ்சாச்சுன்னா சொல்கிறாரு அங்கே தியான பலன் என்னான்னு சொன்னால் மனப்பக்குவம் கிடைக்கும் மன தூய்மை கிடைக்கும் நற்குணங்கள் கிடைக்கும் மன ஒருமுகப்பாடு கிடைக்கும் எல்லோரிடமும் சமபாவனை இருக்கும் மோட்சம் கிடைக்கும் மோட்சம் என்னென்ன இந்த உலகத்தில் வாழும் பொழுதே ஜீவன் முக்தி இறந்த பிறகு பிறவா நிலையை அடைவான் மனிதர்களிடத்தில் பொருள்களிடத்தில் இருமைகள் சூழ்நிலைகளிடத்தில் சமபுத்தியுடன் இருப்பான் பெரிய மகிழ்ச்சி இருக்குமா பெரிய ஆனந்தம் இருக்குமா எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதில் தாங்கக்கூடிய ஆற்றலும் சக்தியும் இருக்கும் அதிலிருந்து விலகி இருப்பான் எல்லா பாவமும் போயிருங்கிறார் அனைத்து பாவங்களும் போய்விடும் உலக ஈடுபாடு குறையும் அப்படிங்கிறார் எல்லாவற்றையும் தானாக பார்ப்பான் தண்ணில் எல்லாவற்றையும் பார்ப்பான் இறைவனிடம் நான் இருக்கிறேன் என்றும் பார்ப்பான் இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் இந்த தியானத்தின் பலனாக அவனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார் நீங்கள் பொதுவாக நல்ல தியானம் பண்ணிவிட்டு காலையில் பாருங்கள் ஓரளவுக்கு நல்ல கான்சன்ட்ரேஷன் ஆச்சுன்னா அன்னைக்கு வாழ்க்கையே நல்லாயிருக்கும் தினசரி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நல்லா உட்காந்து ஓரளவுக்கு உடனே வராது உட்காந்து பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி லைஃபே ஒரு அமைதியாக போய்கிட்டே இருக்கும் இது இந்த தியானத்தினுடைய பலன் அடுத்தது இன்னொரு தலைப்பு இருக்குது தியானத்திற்கான தடை அதை நீக்க உபாயம் எப்பொழுதுமே அர்ஜுனை கேள்வி கேட்பாரு கிருஷ்ண தொழில் சொல்வார் இங்கே என்ன பண்ணுறான்னா அர்ஜுனை தான் மனசை சொல்கிறான் கிருஷ்ணா நீ சொல்கிறதெல்லாம் நல்லாத்தையும் இருக்குது கேட்குறதுக்கு கேட்க நல்லா இருக்குது மனசை கட்டுப்படுத்துகிற சாதாரண விஷயமா அது வந்து நீ பாட்டுக்க சொல்லிட்டு போகிற மனசு வந்து அப்படி கட்டுப்படுத்துறது எளிதாக தெரியலை அது ஓடுற ஓட்டம் எனக்கு தானே தெரியும் அலை பாயுது எப்படி எப்படியெல்லாம் ஓடுது காற்று ஓடுற காற்றை கையில் பிடிக்க சொன்னால் பிடிக்க முடியுமா கிருஷ்ணா நீ அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த மனசை எப்படி அடக்கிறது மனசை அடக்கி தியானம் பண்ணால் நல்லா பலனெலாம் சொல்கிற புரியுது அப்படி தெரியலையே எனக்கு ஏன் மனசை பார்த்தா அப்படி தெரியலையே எல்லோருக்கும் அதானே எல்லோருடைய மனசு அப்படி தான் அர்ஜுன் அப்படியே சொல்கிறான் என்ன சொல்கிறான்னா ஒரு கயிறை போட்டு ஒரு ஆளை கட்டி வச்சிடலாம் கட்டி வச்சிடலாமா இல்லையா உடம்ப கட்டி அவனவே அப்படி என்னைய கூட யாராவது கட்டி போட்டுடலாம் அது ஈஸி முடிஞ்சிடும் சரி இப்போ தலைக்கு ஏதாவது பாதுகா ஆபத்து வருது ஹெல்மெட் போட்டு கூட போயிடலாம் கீழே விழுந்த தலையில் அடிபடாது ஏன் இப்போ என்ன கொரோனா வைரஸ் உலகம் பூரா உதவி ஒரு முகக்கவசத்தை போட்டு தடுத்துருக்குதுன்னு சொல்லிடுறாங்க சொல்லுறமா இல்லையா ஒரு முகக்கவசம் போட்டால் கொரோனா வைரஸ் உள்ளே போகாதுங்கிறாங்க மனசுக்குள்ளே அப்படி போகாமல் ஏதாவது வழியிருக்கா கேட்குறான் இப்படியெல்லாம் இருக்கே தாய்மானவர் ஒரு பாட்டில் சொல்கிறார் ஆளாளி கரையின்றி நிற்க இலையோங்கிறார் இந்த கடலுக்கெல்லாம் கரை இல்லாமல் நிற்க மேகங்கள்லாம் அப்படி வானத்தை வளக்க வச்சுருக்க விஷத்தை அமுதாக்கிட்ட கல்ல வந்து நீ ராமன் மடமங்கை மடமங்கை ஆக இளையோங்கிறார் காலை மீழ்ச்ச உடனே சிலை வந்து கல்லை ம கல் வந்து பெண்ணாயிருச்சு எவ்வளோ அற்புதமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீயே பாலான என்மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமையோ பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமர நிறைகின்ற பரிபூரன் ஆனந்தமேங்கிறார் பாலான என்மனங்கிறார் பாலாக போன மனசை கட்டுப்படுத்துறதுக்கு வழி இருக்கா இதை உனக்கு செய்ய முடியலையா இவ்வளோ பெரிய அற்புதங்கள்லாம் பண்ணி வச்சிருக்க அஷ்டமா சித்திகள் கூட பண்ணி கொடுத்துட்ற இந்த மனசை அடக்க வழி இல்லையே அப்படி இருக்க கிருஷ்ணான்னு சொல்லி அர்ஜுனன் கேள்வி கேட்கின்றான் அதுக்கு என்ன சொல்கிறாரு உண்மைதான்ப்பாங்கிற அவர் கிருஷ்ணர் வந்து இல்லை அதனால் ஈஸியாக அடைக்கலான்னு சொல்லலை உண்மைதான் அதில் மாற்றமெல்லாம் கிடையாது ஒத்துக்கிறது பெரிய விஷயம் அது உண்மைதான் ஏற்றுக்கொள்ளுகின்றார் ஏற்றுக்கொண்டு என்ன சொல்கிறாருன்னா அதாவது உடலை கட்டுப்படுத்துறது எழுத்து மனசை கட்டுப்படுறது கடினம் காரணம் என்னென்னா மனது ரொம்ப சூக்ஷமமானது சூக்ஷமமானதுக்கு சக்தி அதிகம் அப்படிங்கிறார் ரொம்ப எது சூக்ஷமாயிருக்க அது சக்தி அதிகம் நீங்கள் அந்த சவுண்டு நம்ம பேசுகிறோம் இதெல்லாம் நம்ம பேசுகிற சவுண்டு இப்படி கேட்குது மைக் இன்னும் கொஞ்சம் ஸ்பீக்கர் வச்சா அங்கே கேட்கும் இதெல்லாம் கேட்கும் இந்த ஒளியை ஒளியையும் லைட் லைட் அண்ட் சவுண்டை மேக்னட்டிக் வேவ்ஸாக மாற்றிட்டா என்ன பண்ணுது உலகத்து பூவி பின்னாடி இருக்கிறதுக்கு அடுத்த செகண்ட் போயிருந்தா இல்லையா எவ்வளோ விதமாக போகுது அங்கே போய் கேட்குறாங்கல்ல சூட்சமாக ஆக்கின உடனே அதுக்கு சக்தி கூடிடுது நீராவி இருக்குது தண்ணி இருக்குது பனிக்கட்டியாக பண்ண முடியாது அதை கொஞ்சம் சூட்சமாக தண்ணி அதில் மின்சாரம் கூட எடுக்கிறோம் அதை சூட்சமாக நீராவி நீராவியான ரயில் என்ஜினே ஓடுது ப்ரெஷர் குக்கரே அதானே நீராவியில் தானே ப்ரெஷர் குக்கரை அந்த ஆவி சூக்ஷம சக்தி கூட மனசுக்கு சக்தி கூடங்குறது உடம்பை விட மிக மிக ஆற்றல் உடையது மனம் ஆகவே உடம்பை கட்டுப்படுத்துவதை விட மனதை கட்டுப்படுத்துவது மிக மிக கடினம் அப்படிங்கிறார் புரிஞ்சிக்கிட்டு நீ என்ன பண்ணியிருக்கார் கடவுளே மனசை செஞ்சால மாத்தம் படைச்சிருக்காராம் கடவுள் மனுஷத்தில் சொல்கிறார் அதாவது இந்திரியங்களையும் மனதையும் வெளி விஷயங்களை நோக்கியே கடவுள் படைத்து வஞ்சித்து விட்டாருங்கிறார் அப்படிதான் போய்கிட்டு இருக்குது அதனால் அதை கட்டுப்படுத்துறதுங்கிறது கஷ்டந்தேன் ஆனால் என்ன பண்ணலான்னு சொல்கிறாருன்னா கட்டுப்படுத்தலாம் கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்தலாம் அப்புறம் இன்னொரு காரணம் சொல்கிறார் மனசை வந்து நாம் வந்து தனியாக பார்த்து பழகலை தியானத்துலேருந்து தனியாக பார்த்து பழகிறோம் அதுக்கு முன்னாடி என்ன நானாக பார்த்துக்கிட்டோம் நம்மளை நானாகவே மனசை நினச்சிக்கிட்டோம் மனம் போன போக்கிலையெல்லாம் போயிருக்கோம் மனம் போன போக்கிலே கால் போகலாமா கால் போ கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமான் அப்படியே போய் போய் பழகினதுனால இந்த மனசை கட்டுப்படுத்துறது கஷ்டமாக இருக்குங்கிறார் அதெல்லாம் அதை ஏற்றுக்கிறணும் கஷ்டம் கஷ்டம்னு தெரிஞ்சால்தான் அதிகமாக முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிறார் அதனால் அந்த முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்ன முயற்சின்னா பயிற்சி வைராக்கியம் இது ரெண்டும் இருந்துச்சுன்னு சொன்னால் நாம் அதில் தப்பிச்சு வந்துடலாம் தியான பயிற்சின் நாள் முழுவதும் பண்ணணும் தினசோரும் பண்ணணும் அதே மாதிரி சாஸ்திரம் கேட்குறோம் பாருங்க ஒரு நாள் கிளாஸ் கேட்குறோம் இதோட விட்டு போயிடக்கூடாது வீட்டில் உட்காந்து படிக்கணும் தொடர்ச்சியாக எந்த பயிற்சி பண்ணாதேன் அதில் விடுபட முடியும் அப்பியாசம் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி எப்படி முக்கியமோ அப்படி மனோ ஆரோக்கியத்திற்கு இந்த தியான பயிற்சி மிக மிக முக்கியம் அப்படிங்கிறார் உலக விஷயங்களை மதிப்பை குறைக்கணும் அப்புறம் வைராக்கியம் உலக விஷயங்களில் ரொம்ப அட்டாச்மெண்ட்டை கொஞ்சம் குறைச்சாத்த இதுவும் நம்மளுக்கு கைகூடும் அப்படிங்கிறாரு டிவி கிரிக்கெட் மேட்ச் போட்டுக்கிட்டுருக்கான் இப்போ நடக்குதுன்னு நினைக்கிறேன் போட்டுக்கிட்டுருக்கான் குழந்தைக்கு பறிச்ச என்ன செய்யாது வீட்டில் நாம் என்ன ஒன்று அந்த ரூமில் உட்காந்து படின்னுட்டு நம்ம கிரிக்கெட் பார்த்துட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கோம் படிக்குமா அது புத்தகம் கையிலே புத்தியோ டிவியில்தான் இருக்காது வேறு எங்கே போகாது அதெல்லாம் தவிர்த்தாத்தன் நாம் தியானம் பண்ண முடியும் அப்படிங்கிறார் மதிப்பு ஒரு பொருளில் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம அங்கே தான் மனசு போகும் கடவுள்கிட்ட மதிப்பை கூட வச்சோம்னு சொன்னால் மனசு அங்கே போகும்ங்கிறார் அதனால் உலக விஷயங்களில் நம்ம அனுபவிக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் ரசிக்கலாம் ஆனால் மதிப்பு அதில் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு ரசிக்கணும் கடவுள் விஷயம் ஒன்று தான் நம்ம மதிக்கக்கூடிய விஷயம்னு சொல்லிட்டு அதில் ஈடுபடணும் அப்படி ஈடுபட்டோம்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய தடையை நீக்கலாம்ங்கிறார் அதாவது ஒரு நாட்டில் ஒரு அரசை இருந்தால் அந்த அரசன் வந்து வாரிசு இல்லை அதை நல்ல ஆட்சி ஆண்டுக்கிட்டு இருக்கான் ம மந்திரிகள்லாம் வந்து உங்களுக்கு ஒரு வாரிசு தேர்ந்தெடுக்கணுமே நீங்கள் இப்படியே அதை கவனிக்காமல் இருக்கேன்னு கேட்டாங்களாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் நான் ஒரு அரசனை ஒரு வாரிசை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சொல்லியிருக்கார் சொல்லிவிட்டு என்ன பண்ணாரா நான் ஒரு ஏற்பாடு பண்ணுறேன் இந்த நாட்டை ஆண்டு கட்டி காப்பாற்றுற அளவுக்கு ஒரு மனோ தைரியமும் நல்ல மனமுடைய ஒருத்தனை தேர்ந்தெடுக்கணும் ஒரு வாலிபனை அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு அறிவு பண்ணியிருக்காரு ஒரு நாலு ஏக்கர் நிலத்தில் ஒரு பெரிய கண்காட்சி அமைக்க போகிறேன் அந்த கண்காட்சியில் எல்லா விதமான சுகபோகங்களும் இருக்கும் சாப்பிட்றது ரசிக்கிறதுக்கு நாட்டியம் ப கச்சேரி எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோம் நீச்சல் கொலம் இருக்கும் விளையாடுறது கடை இருக்கும் சாப்பிட்ற பொருள்கள் இருக்கும் ஒரு கோயிலும் இருக்கும் அதில் அந்த கூட்டத்துக்குள்ளே நான் இருப்பேன் ஒரு வாரம் அந்த நிகழ்ச்சி நடக்கும் அந்த கண்காட்சி அதில் என்னை யார் கண்டுபிடிக்கிறானோ அவ எனக்கு வாரிசுன்னு சொல்கிறாரு அப்போ எல்லாருக்கும் ஆசை வருது போகிறாங்க ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும்போது இன்னொரு நிகழ்ச்சி அப்படியே கவர்ந்து இழுக்குது எல்லாத்தையும் பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்க அந்த நிகழ்ச்சியினுடைய ஆர்வத்தில் இதில் அரசே இருப்பானா அப்படிங்கிற புத்தியே போயிடுதான் கண்காட்சியில் ஒருத்தர் வந்து பார்க்குறான் எல்லா நிகழ்ச்சியும் பார்க்குறான் வெறுக்கலை வெறுத்தான் நிகழ்ச்சி வேணான்னு சொல்லி போனேன்னு வச்சுக்கிட்டு கண்டுபிடிக்க முடியுமா நிகழ்ச்சி வேணான்னு ஒத்து போல நிகழ்ச்சியை போகிற ரசிக்கிறான் ஒரு இளைஞன் அவனும் பார்க்குறான் எல்லாத்தையும் பார்க்குற ரசிச்சுக்கிட்டே பார்க்குறான் அதோட அந்த கவனமும் இருக்குது இது ராஜா இதில் இருப்பாரா அதில் இருப்பாரான் அப்புறம் கோயிலுக்கும் போகிறான் அங்கேயும் இருப்பாரான்னு பார்க்குறான் ஒன்றும் கட்டுப்படவே இல்லை இப்போ ரெண்டு நாள் கழித்து மூணாம் நாள் என்ன பண்ணான்னா இருப்பார் நம்ம மைண்ட் இவனுக்கு ரசித்தாலும் கூட அதுலேருந்து போகல மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க நம்மளுக்கு முடியாதுப்பா நம்ம முதல் ஜாலியாக இருந்துட்டு போயிடுவோம் சாப்பாடுலாம் நிறையா கிடைக்கிது ருசிஷியாக அந்த கண்காட்சியும் அவ்வளோவா கிடைக்குதான் அதை அனுபவிச்சுட்டு போகிட்டு போயிடுறாங்க ஒருத்தவன் என்ன பண்ணான்னா ஒருவேளை கோயில் எங்கேயோ ஒழிஞ்சிருப்பாரன் உள்ளே போனான்னா கர்ப்ப கிரகங்கள சுற்றி சுற்றி பார்த்துருக்கான் ஒரு விக்கிரகம் இந்த ஒரு செலவு ஒன்று செவத்தோடு இருந்திருக்கு என்ன பண்ணி அதை தொட்டிருக்கான் என்ன தனியாக அட்டாச் பண்ணியிருக்கேன் அது இப்படி பாதைகட்டியிருக்கேன் நசைஞ்சிருக்கு நகட்டி எடுத்து எடுத்துருக்கான் எடுத்து கீழே வச்சால் ஒரு பாதை உள்ளே போதாம் இருட்டாக இருந்திருக்கு அப்படியே உள்ளே நாளைக்கு தடுவிட்டு போகிறான் உள்ளே ஒரு பெரிய பிரம்மாண்டமான அரை அப்படியே வெளிச்சம் பிரம்மாண்டமாக இருக்குது ஒரு சிம்மாசனத்தில் அந்த ராஜா அப்படியே கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கிறான் பார்த்துட்டு போய் நெடுஞ்சாங்க விழுந்தானான் விழுந்த உடனே நீயே எனது வாரிசுன்னு சொன்னாரான் இதை பார்த்துட்டு கண்டுபிடிச்சவங்கிற ஆணவமும் இல்லை போனவங்க நமஸ்காரம் பண்ணுறான் அவருக்கு அதுவும் இல்லை சில பேருக்கு உலக விஷயங்கள் வந்துடுவான் நான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி வந்து ஆணவம் இருக்கும் அதுவும் இல்லை அதனால் என்ன பண்ணாராம் நீ இதே வாரிசுன்னு சொல்லி இத்தனை விஷயங்கள் அவன் ஒதுக்கியும் போகலை ஒதுக்கியிருந்தால் பார்த்துருக்கவும் முடியாது நாம் உலக விஷயங்களை ஒதுக்கி வாழவே முடியாது உலக விஷயங்கள் இருந்ததே வாழணும் வாழ்ந்தாலும் கூட இந்த புத்தியோடு நாம் இருந்தோம் நான் அந்த தடையெல்லாம் நீக்கி நாம் அந்த லட்சியத்தை அடைந்து விடலாம்ங்கிறது பிறகு இன்னொரு விஷயம் இருக்குது கடைசியில் அர்ஜுன் ஒன்று கேள்வி கேட்குறான் அந்த விஷயத்தை சுருக்கமாக சொல்லி முடிச்சிட்றேன் என்னென்னா யோக பிரஸ்டன் அதாவது தியானம் பண்ணி பழகுறோம் இல்லை கடவுள் வாழ்க்கைக்கு வந்திருக்கோம் வந்து கொஞ்ச நாள் பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி பார்த்தா முழுமையடையலை இறக்குறதுக்குள்ளே எப்படியோ அடைஞ்சிட முழுமையடையும் தியானமும் முழுமையடையலை எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு விட்டுட்டு வந்தாச்சு உலக சுகத்தையும் சரியாக அனுபவிக்கலை இந்த கடவுள் வாழ்க்கையிலையும் அந்த பலன் கிடைக்கலை இறந்து போயிட்டோம் அவனுடைய நிலை அதோ கெதியான்னு கேட்குறான் அர்ஜுனன் அவனுக்கு இந்த உலகமும் இல்லை கடவுள் உலகமும் இல்லை அவன் கெதி என்னப்பா ஆகும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணகிட்ட கேட்குறான் அவனுடைய நிலை என்ன அவனுக்கு யோகப்பிரஷ்டன்னு பேர் அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா அவனுக்கு கீழான நிலை என்பதே இல்லை அப்படிங்கிறார் இந்த வலிவியவன் இருக்கான்ல சாதனைகள் பண்ணி வீழ்ச்சி அடைஞ்சிட்டான் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வீழ்ச்சி அடைஞ்சிட்டான் தியானம் பண்ணி பழகிறான் முடியலை பழைய வாசனை எழுதிட்டு போய் திருப்பி வீழ்ந்துட்டான் அதோடு இறந்தும் போயிட்டான் அவனுடைய கதி என்னன்னு கேட்குறான் அர்ஜுனை அதுக்கு பகவான் சொல்கிறாரு அவனுக்கு வீழ்ச்சி என்பதே இல்லை சாதாரண ஒரு மனுஷன் இறந்துட்டான்னா அவன் புண்ணிய ரொம்ப பண்ணியிருந்தா சொர்க்கத்துக்கு போவான் பாவை ரொம்ப பண்ணியிருந்தா நரகத்துக்கு போவான் இல்லை வேற ஏதாவது கீழான பிறவிகள் எடுப்பான் அதற்கு பிறகு அந்த சொர்க்கத்தில் புண்ணியத்தை அனுபவித்த பிறகு அவனுக்கு மீண்டும் மனித பிறவிங்கிறதுக்கு சாஸ்வாதம் கிடையாது எந்த பிறவி வேணாலும் எடுக்கலாம் புண்ணியம் பண்ணிவிட்டு சொர்க்கத்துக்கு போனால் கூட அந்த சொர்க்கத்தில் இன்பத்தை அனுபவித்து முடிஞ்ச பிறகு அவன் எந்த பிறவி வேணாலும் எடுக்கலாம் மனித பிறவி தான் கிடைக்கும் கட்டாயம் கிடையாது மனித பிறவியும் கிடைக்கலாம் கீழான பிறவியும் கிடைக்கலாம் இது சாதாரண மனுஷனுக்கு ஒருத்தர் ஞானம் அடைஞ்ச நிஷ்டையை அடைஞ்சு ஞானத்தில் முழுமை பெற்றுட்டான் அவன் இறந்தான்னு சொன்னால் அவன் பிறவியே இல்லை அவன் எந்த லோகத்துக்கும் போக மாட்டான் கடவுள் லோகத்துக்கூட போக மாட்டான் அவன் அப்படி சமஷ்டியில் கலந்துருவான் அவன் பிறக்கவே மாட்டான் இந்த ரெண்டும் கெட்டானா இருக்கானே ஞானத்தை அடையவும் இல்லை வீழ்ச்சி அடைஞ்சாச்சு இறந்தும் போயிட்டான் அப்படின்னா ஒன்று சொர்க்கத்துக்கு போய் இவன் செஞ்ச பயிற்சியினால் அங்கே போய் கொஞ்சம் புண்ணியத்தில் அனுபவிச்சுட்டு மீண்டும் மனித பிறவியே பிறப்பானுங்கிறார் இவனுக்கு மனித பிறவி கட்டாயம் உண்டு சொர்க்கத்தில் போய் ஞானம் அடைய முடியாது சுகத்தை அனுபவிக்கலாம் இல்லை சொர்க்கத்துக்கே போகலை அடுத்த பிறவி இவன் வந்து ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் இந்த ஞானத்தை அடைவதற்கான சூழ்நிலையில் பிறப்பான் இல்லாட்டி ஞானியர் குடும்பத்தில் பிறந்து இந்த ஞானத்தை அடையிறக்கூடிய சூழ்நிலையில் இவன் பிறப்பான் மனித பிறவி கட்டாயம் ஒன்று செல்வந்தர் வீட்டில் பிறந்து ஞானத்தை அடைகிற சூழ்நிலை அதை விட பெருசுனா ஞானியர் குடும்பத்திலே பிறப்பாங்கிறார் அவர் செல்வந்தராக இருக்க மாட்டார் ஞானியாக இருப்பார் அது ரொம்ப அரிதுங்கிறார் ராமகிருஷ்ண பரமஸர் உதாரணமாக சொல்லுவாங்க அவங்க அப்பாவே பிரியும் ஞானி அது ரொம்ப ஏன்னா செல்வம் கூட சில கீழே நம்ம இறக்கி விட்டுரும் அதுக்காக அப்படி பிறப்பாங்கிறார் அங்கே பிறந்து என்ன பண்ணுவானாம்னா இந்த பிறவியில் செஞ்சால சாதனை இதெல்லாம் என்ன பண்ணுவானா கண்டினியூ பண்ணுவானா எங்கே விட்ட விட்டதுலேருந்து தொடர்கிறது ஈஸியாக வந்துடும் சின்ன வயசுலேயே வந்துடும் பார்க்குறோம்ல திருஞான சின்ன வயசுலேயே ஞானம் அடைஞ்சார் ஆதிசங்கரன் சின்ன வயசுலேயே வந்தது விவேகானந்தர் கூட அப்படித்தான் அவருக்கு சின்ன வயசுலேயே அவருக்கு ஞானமெல்லாம் கரெக்டாக அப்படியே உட்காந்துறான் தியானத்தில் உட்காந்துருவார் இதெல்லாம் என்னென்னா பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச வாசனை வந்து என்னாகும் அது தொடரும் அவன் வீண் போவதில்லை அப்படிங்கிறார் இவன் யோக பிரஷ்டன் புண்ணியம் பெறுகிறான் புண்ணியத்தினால வேதானந்தம் கேட்குற பலனை அவனுக்கு தத்துவத்தை ஈஸியாக புரிஞ்சுக்கிறான் அடுத்த ஜென்மம் அவனுக்கு மனித பிறவி கட்டாயம் உண்டு அதனால் அவன் வீண் போகிறது இல்லை இந்த ஜென்மத்தில் செய்த சாதனைகளை மீண்டும் தொடர்கிறான்னு சொல்கிறார் இது யோக பிரஷ்டன் இந்த நிலையில் அவன் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் இப்போ என்னென்ன பார்த்துருக்குறோம் முகவரியாக சில கருத்து பார்த்தோம் ஞானம் தியானம் பண்ணுவதற்கு முன்னாடி பகிரங்க சாதனைன்னு ஒன்று பார்த்தோம் பிறகு அந்தரங்க சாதனை தியானம் பண்ணுற சமயத்தில் செய்கிற சாதனை பிறகு தியான ஸ்வரூபம் பார்த்தோம் பிறகு தியான பலன் பார்த்தோம் தியானத்திற்கான தடையும் அதை உபாயமும் பார்த்தோம் பிறகு தியானத்திலிருந்து வலியுறையினுடைய நிலை என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இப்படி ஆறு விஷயங்கள் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஆரம்பத்தில் முதல்ல ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் ஒருத்தர் வந்து ஒரு தீபத்தை எடுத்துக்கிட்டு மலையில் ஏறுறதுக்கு போகிறார் இருட்டில் போகிற வழியில் என்ன பண்ணுறாரு அது பத்தடி தூரத்துக்கு வெளிச்சம் தெரியும் ஐய இப்போ மழை தூரம் இருக்கே பத்தடிக்கு தானே வெளிச்சம் தெரியும் நான் எப்படி போகிறன்னுட்டே இருந்தாரான் இன்னொருத்தர் அதை விட வெளிச்சம் கம்மியாக தெரியும் ஒருத்தடித்து வந்தாரான் அவர் வாடு இப்போ எப்படி போகிறீங்க இந்த வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு அவ்வளோ தூரத்துக்கு வெளிச்சம் வேணுமே எப்பா உனக்கு தேவை உன் கால் அடிக்க மட்டுந்தான் வெளிச்சம் நீ போவப்போ அந்த வெளிச்சம் கூடையே வந்துக்கிட்டே இருக்கும் அங்கே வரைக்கும் வெளிச்சம் தேவையில்லை அப்படின்னாரான் இவனா நினச்சிக்கிட்டேன் இங்கிருந்து அங்கே வரைக்கும் வெளிச்சம் வேணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் கொண்டு போக கொண்டு போக வெளிச்ச வந்துக்கிட்டே தானே இருக்கும் அது மாதிரி இந்த தியானத்தில் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு வழி காட்டிடும் இப்படியே போய்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் நாம் தியானத்தில் வெற்றி அடையலாம் இனி அடுத்த அத்தியாயத்தை அடுத்த அந்த வருதத்தை பார்ப்போம் ஓம் பூர்ண மத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ண முதட்சியதே பூர்ணசிய பூர்ண மாதாய பூர்ண மேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹி அரி